ஆதாரத்துக்கு இதுவரையும் சரியான பதில எதிர்பார்க்க பய செஞ்சாங்களா முஸ்லீம் ஒரு கிட்ட காட்டுனீங்க அதுல அறிவிப்பாளர்கள்லாம் வருது அவங்கலாம் யாரு அவங்களுடைய நிலை என்ன ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கூடாதா எப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது இவங்க திசை திருப்பிக்கிட்டு தான் போறாங்க கேட்கும்பொழுது இப்பா அல்லாஹ் பயந்து இதெல்லாம் பதிலா அல்லா பயந்துக்கிறனு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் தெளிவிட்டு போறாங்க வார்த்தை வாபஸ் வாங்கிக்கிறமா கேச்பி விற்கிறதுக்கு இதுக்கு ஏதாவதுமா நம்ம ஆதாரம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்ட இருக்கிறோம் இதுக்கு வந்து நான் வரலாறுன்னு சொல்றீங்க வரலாறு எடுத்து வைக்கிறீங்க சில நேரத்துல இல்லங்கிறீங்க இப்ப முஸ்லீம்லுக்கு வரும்போது அதை நாங்க எடுத்துக்கிற மாட்டோம் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இப்படிங்க எல்லாம் சொல்லிங்கிற இந்த முஸ்லீம் வந்து முஸ்லீம் ஒரு ஹதீஸ் வருது இந்த ஹதீச வந்து நேரடியா ரசூல் சல்லா நீங்க கேட்டீங்களா அல்லது இடையில யாராவது வர்றாங்களா அப்படின்னா முஸ்லீம் அதீச நாங்க காட்டுறதுன்னு சொல்லும் போது அதுலயே இருக்கு முஸ்லீம்ல அதீச அவங்க வாசிச்சு காட்டுனா அழகா சொல்லுவாங்க ஹத்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா வருவார் ஒரு அஞ்சாறு பேர் வருவார் இவர்னா யாருன்னா நம்ம கேட்டோம் இவங்கெல்லாம் ஆதாரம் எடுத்து வைக்கிறாங்க நம்மளுடைய அதிகத்துக்கு வந்து நாங்க வந்து ஏன் மையத்து இல்லைன்னு சொன்னா அவங்க காசு இருக்கிறதுக்கு இருந்து ஒரு அதிகம் எடுத்து வச்சாங்க அந்த அவங்க எடுத்து வைக்கிறதுலதான் இருக்குது யாரு முஸ்லீம் முதல்ல வருது அதுக்கடுத்து உபய்து இல்லாந்து வருது அப்புறமா ஆசிம் வருது இப்படி வருது அவங்க எடுத்து வைக்கிற வருது அப்பதான் நாங்க கேட்கறோம் யாரு அப்படின்னு கேட்கறோம் இவங்கெல்லாம் இப்படி எழுதி வச்சிருக்க இந்த முஸ்லீம் கிட்டாப்ல அவங்கெல்லாம் யாரு முஸ்லீம் பையன் செஞ்சாங்களா அவங்க எல்லாம் முஸ்லீமா அப்படின்னு நம்ம ஆதாரம் கேட்டோம்ட அதுதான் எங்களுக்கு தேவை கிடையாது அதுதான் அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்குதான் திரும்ப நம்ம கேள்வி கேட்டோம் இந்த மாதிரி குதிரையில ஓடுறது இந்த மாதிரி அதிகமா இருக்குதா அல்லா தலா வந்து குதிரையை ஓடவிட்டு அதுல இருந்து தன்னை படைச்சிக்கிட்டான் அதிக இருக்குத இது அதிக நூலுன்னு தான் இடையே வச்சிருக்கு இதையே நீங்க மறுக்கிறீங்கன்னு அவங்கதான் முன்னாடி எடுத்து முன்னால வந்து சாதியமாம எடுத்து வச்சுட்டு அவங்கதான் நம்ம எடுத்து வைக்கல அது கவனமா இருக்குன்னு அவங்க எடுத்து வச்சுக்காங்க சாதியமா வலியை உலகத்துக்கு வருவாரு நேர்வழி காட்டுவாரு இரும்புலாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி கருத்துல இது அவங்கதான் எடுத்து வச்சாங்க எடுத்து வச்சிட்டு இது மௌளும்னு சொன்னாங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் கேட்டதுக்கு அது சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உழப்பிக்கிட்டு தான் போறாங்க நம்ம தெளிவா சொல்லணும்னு நம்ம கேட்கறோம் இது ஹதீஸ்ன்னு நீங்க சொல்றீங்க முஸ்லீம்ல இருக்குன்னு சொல்றீங்க முஸ்லீம்ல இத்தனை பேர் வர்றாரு இந்த இத்தனை பேரு யார் உங்களுடைய கருத்துப்படி வையை செஞ்சாதான் முஸ்லீம் அப்ப முஸ்லீம் உடைய அறிவிப்பா இருந்தா தான் இது ஏத்துக்கலாம் காதில்தான் காதிரிய அறிவிப்பை ஏத்துக்குறோம் அப்படின்னு சொன்னா சொல்லிருங்க நம்ம வேற கேள்வி எல்லாம் நம்ம கேட்போம் இப்ப வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா நீங்க எடுத்து வைத்திருக்க கூடிய இந்த முஸ்லீம் கித்தாப்ல இத்தனை பேர்கள்லாம் வர்றாங்க வெறும் சுல்தல் ஆராயத்தில் மட்டும் வரல இவர்ட்ட நான் கேட்டேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் இவர்த்த கேட்டேன் இப்பெல்லாம் இத்தனை பேர் வர்றாரு இவர் எல்லாம் இவர் முஸ்லீமா இருந்தாரா காதிரா இருக்கலாமா இல்லையா நீங்க உங்களுடைய கருத்துப்படி பயிர் செய்யலாம் காபிரிஞ்சு எல்லாரும் பயிர் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறதுக்கு நீங்க சரியான ஆதாரம் முழக்கிக்கிட்டு போகக்கூடாது நேரடியான ஆதாரம் தாங்க இல்லன்னு சொன்னா நிரூபிக்க முடியலன்னு சொல்லிருங்க இது வந்து முக்கியமான பாயிண்ட் இதுல அதிகத்துல எந்த இதை எடுத்து வச்சாலும் அதுல பூரா எல்லா அறிவிப்பாளர் வந்துகிட்டே இருப்பாங்க எடுத்த உடனே இறச்சுறுத்தல் ஆடை கேட்டாங்கன்னா வரவே கிடையாது அதனால நீங்க நீங்க தெளிவா சொல்லணும் முஸ்லீமு எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா அந்த முஸ்லீமுறை யாரும் இடம் பெற்று சொல்றோம் எடுத்து வச்சது யாரு ஏன் இப்படி கேட்கறோம் சொன்னா இந்த ஹதீசரை வந்து இத்தனை பேர் இடம் பெற்று இருக்காங்க இந்த இடம்பெற்ற வேணுமானாலும் யாரு வேணாலும் ஹதீசன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன் இருந்தா அல்லா பத்தி சொன்னது சல்லா அலிசா அவங்களை பாத்தி சொன்னது நீங்க இல்லன்னு சொன்னா இந்த உலகத்துல யாரும் படைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அதிகம் ஏற்றுக்கொள்ள நிலைமை வந்துரும் அறிவிப்பாளர்களை வந்து நம்ம அல சொல்லு சொன்னா நம்ம அறிவிப்பாளர்களை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம எல்லாத்தையும் அதிக சொல்லுவோம் அதனாலதான் இதெல்லாம் யாருங்கிற நிருபீங்க அப்படின்னு கேக்குறோம் அடுத்ததா சுனா சுண்ணாதான் பேசணும் டாபிக்கை விட்டு நீங்க விளக்கி போறீங்க தாக்க போறீங்கன்னு சொறீங்க சுனா நீங்க முதல்ல நிருப்பீங்க அதுதான் நம்ம கேள்வி கேக்குறோம் நம்ம டாபிக்கை விட்டு போவே இல்ல நீங்கதான் சொன்னீங்க இந்த முஸ்லீம்ங்கிறோட ஹதீச ரிசூல் சல்லாருன்னு சொன்னாங்க சுனா அப்படின்னு சொன்னாங்கறது முதல்ல நிதிங்க அப்பதான் நாங்க எடுத்து சொல்லுவோம் நீங்க சுனாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் முஸ்லீம் எழுதிட்டா இருந்தாங்க அதெல்லாம் யாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும்னா உங்களுடைய கருத்துப்படி பைய செஞ்சா தான் முஸ்லீம் செய்யலன்னு சொன்னா அவர் முஸ்லீம் கிடையாது அப்போ பையத்து இத்தனை பேரும் அஞ்சாறு பேர் வர்றாங்களே அத்தனை பேரும் பைய செஞ்சாங்க அப்படின்னு நீங்க தெளிவா நிரூபிக்கணும் இல்லன்னு நாங்க வந்து நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லிருங்க இதுதான் நம்முடைய கேள்வி அதுக்கு உ முக்கியமான கேள்வி இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்களா முஸ்லீம்ல இருக்கிறாரு முஸ்லீம்ல ஒரு ஆள் இருந்து இருக்கிறாரா இது வாட்டி விட்டா தாரேஸ் எடுக்கலன்னு சொன்னா நீங்க முஸ்லீம் இருக்கிறாரா இல்லையானு எப்படி பண்றது அவர் வாட்டி விட்டா அடிச்சுட்டு கூட அவர் இல்ல கற்பனை ராமாயணம் தெரிவிச்சிருக்கான அந்த மாதிரி கற்பனை பாத்திரமா இதுக்கு என்ன அப்படின்னு நிரூபிக்கணும் இல்லன்னு சொன்னா நிரூபிக்கலன்னு சொன்னா தாரே இல்லன்னு சொன்னா இது அதீத இல்லங்கிற மாதிரி ஆயிரும் அதனால இந்த முஸ்லீம்ங்க வரக்கூடியவங்க அத்தனை பேரு முஸ்லீம்களா பையன் செஞ்சாங்களா அப்படிங்கறத தெளிவா நிரூபிக்கணும் இல்லன்னா நிரூபிக்க முடியலன்னு சொல்லிடுங்க கடைசியாக உபாலா பத்தி அவங்க சொல்லுவாங்க முகால போறா செஞ்சிருக்கோம் ஏத்துக்கிட்டதான் போறோம் யாரும் பயப்பட கிடையாது எது வந்தாலும் இதுல அதுக்கு நம்ம கட்டாயம் போறோம் அதாவது நாங்கள் எடுத்துக்கொண்ட அம்சம் விவாதம் முதலில் இந்த விவாதத்தில் முன்வைக்கூடிய ஆதாரங்களில் சர்ச்சை ஏற்பட்டுவிட்டால் விவாதமாக மாறிவிடும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் எங்களுடைய ஒப்பந்தத்தின்படி என்ற ஒன்று எங்கள் இருவருக்கு மத்தியில் இருந்தால்தான் இந்த விவாதத்தை முன்வைக்கலாம் அப்படி இரண்டு அம்சங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விவாதத்தை ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் இப்பொழுது இரண்டாவது ஒரு பிரச்சனை இவர்கள் முன்வைக்கிறார் இது ஹதீஷா இது சாயான ஹதீஷா மௌதுவான ஹதிஷா எப்படி நீங்கள் அறிய ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார் அப்படி என்றால் இது ஒரு புதிய தலைப்பு விவாதத்திற்குரிய ஒரு புதிய தலைப்பு இப்படியான ஒரு தலைப்பை யாருடன் பேசுவதென்றால் சுண்ணாவை மறுக்கின்ற ஒரு கூட்டம் நன்றா அதாவது நாங்கள் மேடையில் இருக்கிறோம் என்று சும்மா அதாவது விவாதத்திற்காக ஒரு நாங்கள் ஒன்றை இழுத்து போட்டு பேசக்கூடாது காரணமாக எங்கள் முன்னால் சுன்னாவை மறுக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது ப்பொழுது இது சுனாவா இல்லையா என்றை வரும் அதை நிரூபிப்பது எப்படி நீங்கள் வரலாறு எடுக்கிறீர்களா இல்லையா என்ற சர்க்கை வரும் இவர்கள் நினைக்கிறார்கள் இந்த குரான் சுன்னா என்பது அதாவது நாங்கள் ஒப்பந்தம் பண்ணினபடி இந்த குரான் சுண்ணா என்பது வரையறை உள்ள ஒன்று என்றால் இதனை விவாதிக்க முடியும் இரண்டு தரப்பாரும் இதில் ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லது உதாரணமாக நீங்கள் பாருங்கள் ஒரு அடிப்படை இருக்கிறது ஒரு அடிப்படையை வைத்து தான் விவாதிக்க முடியும் அடிப்படை இல்லாமல் விவாதிக்க முடியாது ஏதாவது அடிப்படை அந்த விவாதத்தை அடுத்த அந்த நூலை விட்டு இரு சாரும் போகக்கூடாது உதாரணமாக நான் இந்த குரானை மட்டும் வைத்து குரானில் மட்டும் இருந்து ஆதாரம் காட்டுவது இதுதான் இரண்டு பேரும் ஏற்றுக்கொண்ட முடிவு என்றால் அவர் முன்வைடி அவர் குரான ஆதாரம் காட்டு போது இது குர்ஆனா என்ற சரி எழுந்துவிட்டால் இது வேறொரு சப்ஜெக்டாக வேறொரு தலைப்பாக மாறிவிடும் எனவே எங்களுக்கு மத்தியில் இதில் உடன்பாடு இருக்கிறதா என்ற ஒரு புதிய ஒரு சந்தேகம் இப்பொழுது ஏற்படுகிறது இரண்டாவது விஷயம் இந்த குர்ஆன் குரான் சுன்னா எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதில் சற்று இரண்டு தரப்பாருக்கு முறையில் சர்க்கு வேறுபாடு இருப்பது போன்று விளங்குகிறது ஏனென்றால் நாங்கள் உதாரணமாக அலஹி வசல்லாம் அவர்கள் வாருங்கள் ஆதாரமாக அல்லாஹால சொல்லுறான் விமான சவுராக் இந்தியல் போன்ற வேதங்கள் அதாவது அவ்வளோ இந்தியில கூறியிருக்கிறானோ அதை கொண்டு தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொன்ன அந்த இஞ்சியில் பைபிள் ரசூர் செலவாளிசலம் அவர்களை காலத்தில் பூர்ணமாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கவில்லை அது புரட்டி அதில தெருகல்கள் செய்து மாற்றப்பட்ட நிலையில் தான் அந்த இஞ்சியில் இந்தியில் என்பது ஈசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலேயே பைபிள்கள் எழுதியிருக்கிறார்கள் இப்பொழுது இவர்கள் இந்த வரலாறுகளை கொண்டு வந்தால் நான் இவர்களிடம் கேட்கிறேன் செலவாக அழை செல்லும் அவர்கள் இங்கிலை சௌராத்தை கொண்டு என்று சொல்லி சௌராத்தை ஒருமுறை ஓதிக் காண்பிட்ட பொழுது இது தௌராட்சத்தில் உள்ளதுதான் இல்லாததுதான் என்பது அன்று வைத்திருந்தார்களா அல்லது நிரூபிக்கப்பட்டது என்பது இங்கு கருத்தைக்குரிய விஷயம் அல்ல அதிலே வேண்டும் என்றால் நான் தனியாக ஹதீஸை பற்றி குராம் அதாவது ஹதீஸ் எப்படி வந்திருக்கிறது இதுல வந்திருக்கிறவர்கள் நாம் முஸ்லீம்கள் என்பதில் கூட கருத்து வேறுபாடு இருக்கிறது புகாரியில் வந்திருக்க கூடிய ஹஜீஸ் அறிவிப்பாளர்கள் கவார்கிகள் என்று அவர்களுடைய நாங்கள் பின்வாங்குவதாக இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி அல்ல புகாரியில் எத்தனை கவார்கிகள் கவார்கிகள் என்றால் அபிர் அபிள் அவருடைய பேரத்தில் முருத்த வெட்டி கொல்லப்பட்டவர்களுடைய ரிவாயத்துகள் இருக்கிறதே அடுத்த அவர்களுடைய அறிவிப்பாளர்கள் இந்த பிரச்சினை சர்ச்சையை எடுத்துக்கொண்டால் அதிலே முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்பதில் கூட கருத்து வேறுபாடு இருக்கிறது எனவே அவர்கள் இதில் ஒரு இமாமை தான் பின்பற்ற முடியுமே தவிர எல்லா இமாம்களிடத்திலும் இவர்கள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றுமை கிடையாது அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது எனவே அங்கு ஒரு புதிய சர்ச்சை ஏற்பட்டுவிடும் எந்த இமாம் சொல்வதை எடுப்பது எந்த அறிஞர் செல்வதை எடுக்க வேண்டும் புதிய சர்ச்சை எல்லாரும் முஸ்லீம்களா ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை காதிரன்று இந்த காலத்தில் மட்டும் தீர்ப்பு வழங்கவில்லை ஒவ்வொரு காலத்திலும் நடந்து அவர்களுக்கு இடையில் சண்டைகள் நடந்திருக்கிறது எனவே அந்த பிரிவுகளில் இருந்தெல்லாம் அதிசிகள் இரண்டாவது நாங்கள் ஆரம்பத்திலே உமர் அலி அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய அதாவது நீங்கள் எப்படி அல்லாவுடன் இருந்து வந்த வகி என்று ஒரு கிறிஸ்தவன் வந்தால் நிரூபிப்பீர்கள் என்று கேட்டால் இவர்கள் அழகான வழி வழியாக நாங்கள் நம்புகின்றவர்கள் அறிவித்தது என்று சொன்னால் அந்த கிறிஸ்தவன் சரியான பதிலை சொல்லிவிட்டீர்கள் என்று ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் இவர்களை உண்மையாளர்கள் என்று நம்பினால் தான் இந்த சர்ச்சைக்கு இடமில்லை வந்து கேட்கவே மாட்டாங்க இதை எப்படி நம்புகிறீர்கள் என்று எனவே அவன் அப்படி சொன்னதும் தெரியுமா நீங்கள் நிரூபிக்க வேண்டும் நீங்கள் முஸ்லீம்கள் அவர்கள் சொன்னதை நாங்கள் நம்புகிறோம் என்றால் ஒரு காலமும் அந்த கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீங்கள் எனக்கு நிரூபித்தாக வேண்டும் அவர்கள் எப்படி முஸ்லீம் இவர் எப்படி முஸ்லீம் அவர் எப்படி சரியான சத்தியத்தில் இருந்திருக்கிறார் நீங்கள் நிரூபித்தாக வேண்டும் நிரூபித்து தான் இந்த குரானை எனக்கு கரென்று காட்ட வேண்டும் அப்படி ஒரு காலம் இவர்களால் முடியாது கடைசியில் என்ன முடிவு வரும் என்றால் இவர்கள் அடிக்க முடியாது ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி அவன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவன் இந்த அவ்வளவு பேரையும் சத்தியத்தில் இருந்தவர்கள் நீங்கள் அசைத்து நம்பினால் ஒரு காலம் கேள்வியை கேட்கவும் மாட்டான் அவனுடைய கேள்வியை என்னவென்றால் இது சந்தேகம் இதை அறிவித்தவர் சொல்ல யார் யாரும் எனவே நான் சொல்லிவிட்டால் அவன் நம்புவதற்கு என்ன தேவை சொல்லுகிறேன் இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கிறிஸ்தவ் இந்த இடத்தில் நிற்கிறார் நான் சொல்லுகிறேன் இது வாழை அடி வாழையாக நபி சொல்லா அலுலாம் அவர்களிடம் இருந்து அடுத்த முஸ்லீம் சென்றது அடுத்த முஸ்லீம் எந்த பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அவர்களால் பாதுகாக்கப்பட்டு எந்த இடம் கொண்டு வந்திருக்கிறது என்றால் அந்த கிறிஸ்தவன் ஏற்றுக் கொள்வான் என்ன தேவை இருக்கிறார் அவன் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனுக்கு எப்படி தெரியும் இதுக்கு வந்தவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்று நாங்கள் சொன்னால் என்ன ஆதாரம் உங்களிடம் என்று உங்களுக்கு என்ன ஆதாரம் என்று பார்ப்பான் இறுதியில் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வர வேண்டும் நாங்கள் தான் முன்வைப்போம் நாங்கள் தான் முன்வைப்போம் அந்த கிறிஸ்தவனிடம் வேறு செய்ய வழி இல்லை இதற்கு நாங்கள் இப்பொழுது பட்டியல் சேரும் இது பண்ணுவதை நீ ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வதும் இல்லை எனவே ஒரே ஒரு வழிதான் எனக்கும் உனக்கு முன்வைப்பது நாங்கள் தான் முன்வைப்போம் எனவே இந்த அடிப்படையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் ஒன்றில் ஒன்றில் நாங்கள் முன்வைக்கிறோம் சத்தியம் என்று முன்வைக்கிறோம் இப்பொழுது எங்களுக்கு அந்த கிறிஸ்தவனால் கிறிஸ்தவனுக்கு நிரூபிக்க முடியவில்லை ஒவ்வொருவராக எடுத்து அவன் சேர்த்துனான் இது நீங்க ஒவ்வொருவராக எடுத்து நிரூபி ஆதாரத்தை கொண்டு அந்த நபிசல் பாலிருஷ்ணம் அவர்களிடம் இருந்து இந்த குரானை கேட்டவன் யார் எனவே இப்படி கேட்கும் பொழுது எங்களால் ஒரு காலம் நிரூபிக்க முடியாது அவர்களாலும் நிரூபிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டான் நிரூபிக்க முடியும் எங்களால் நிரூபிக்க முடியும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே அப்படி ஏற்றுக்கொள்ளாது முரண்டு செய்தால் சரி செய்ய வழி இல்லை அது நாங்கள் இதுதான் சொல்ல வேண்டும் எனவே இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்ளுங்கள் அல்வாஹ நல்ல விஷயங்களும் நமக்குள்ள குழப்ப இருக்க கூடாது வச்சுனா அதுல எனக்கு முன்னம்பிக்கை இருக்குங்க நான் உறுதியா இருக்கணும் நீங்க ஒரு கொள்கை வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க உறுதியா இருக்கணும் இதுல வந்து நமக்கு கணக்கு தானே முரண்படுவதற்கு அதுதான் வாத்தில் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் ஒருத்தவந்து இன்னொருத்தனுடைய கருத்துக்கு முரண்படுவதை விட நான் சொல்வதற்கு தானே முரண்படுறான்னு வைங்குது இந்த யாரு ஒருத்தன் பையசி இல்லையோ அவன் காசிலா மூத்தா போவான் ஜாகிலியத்தான மூத்த அடைவான் என்று நபீசனல்லா சொன்னதாக அவங்க எடுத்து வச்சாங்க சரி இது எங்க இருக்குது முஸ்லீம் இருக்குதுன்னு சொன்னாங்க நல்ல விளங்குதான் முஸ்லீம் சொல்லப்படக்கூடிய முஸ்லீம் புத்தகத்துல இது இருக்கு யாரு ஒண்ணு ரசூ சொன்னதை ஏற்க இருந்தா அப்படி சொன்னதாக எங்க இருக்குது முஸ்லீம்ங்கிற புத்தகத்துல இருக்குது அந்த புத்தகத்துல இருக்கிறது சொல்லிதான் நீங்க எங்க இடத்தை வைக்கிறீங்க அப்ப என்ன செய்ய வேண்டியது முஸ்லீம் சொல்றீங்க அவரு முஸ்லீம் தானா இல்லையா முஸ்லீம் என்ற பெயருடைய அவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜமாதத்தில் பையத்து செஞ்சு முஸ்லீமா தான் இருந்தாரா அந்த உண்மையில அப்படி ஒருத்தர் இருந்தாரா இந்த கேள்வியை நாங்க கேட்பதற்கு காரணம் என்ன அவங்க அந்த முஸ்லீம்ல இருக்குன்னு சொன்னதுனால நல்லா வழங்குறது அந்த ஹதீஸ் சொல்லி இது எப்படி சொல்றீங்கன்னு நம்ம கேட்கறோம் அல்லது வேற புத்தியல் இருக்கு அந்த முஸ்லீம் அவர் அந்த புத்தகத்துல என்ன செய்யறாரு எனக்கு முஸ்லீம் இருக்கு எங்களுக்கு இந்த செய்தி யாரு சொன்னது தெரியுமா உபயதுல்லாங்கிற ஒரு ஆள் சொன்னார் அவரு யாரு என்ற ஆளுடைய மகன் உபயது எங்களுக்கு சொன்னாரு அவரு யாருப்பா அந்த முகமது இன்னும் இடையில இருக்கு இப்ப கதையை கேளுங்க அவங்க எடுத்து வச்ச அதிசி முஸ்லிம் ஆசிம் சொல்றார் ஆசிம் இதை சொன்னதாக முஹாது முஹாது இதை சொன்னதாக உபைதுல்லா சொல்றாரு உபைதுல்லா இதை சொன்னதாக முஸ்லீம் என்பவர் தன்னுடைய புத்தகத்துல வச்சிருக்கார் இப்படி தாயிஸ் அவங்க சொன்னாங்க சும்மா நாங்களா ரொம்ப கேட்டோம் சொல்லல முஸ்லீம்ல இருக்குதா இருக்கா இல்ல கவுண்டர் வந்துடும் அடுத்த ஒரு தளவாதி இருக்காது இப்ப நம்ம கேட்கறது இந்த தாரீர்களை எடுத்து வைக்கிறது நாங்களா தூண்டியது நீங்களா நீங்க இப்படி சொல்லிடலாம் அழகா நானே சுற்றுலாட்டை கேட்டோம்னு சொல்லுங்க ஒரு வெளியிட்ட அந்த சம்பந்தமா வேற மக்களே தெரிந்து கொள்ள வேண்டு முடிச்சிருவோம் அதோட அப்படி சொல்லி இருந்தால் இவங்கெல்லாம் யாருன்னு வேக மாட்டோம் நீங்கதான் சொல்றீங்கன்னு இபு இபும கேட்டு நாசியாரு முகமது அவருட கேட்டு அவருடைய அவருடைய என்பவர் சொன்னாரு அவர்கிட்ட கேட்டு வந்து உபயதுல்லா சொன்னாரு அவர்கிட்ட கேட்டு முஸ்லீம் பதிவு செஞ்சாரு இவ்வளவு பேரை நீங்க சொன்னீங்க அது யாருன்னு நான் கேட்கற தப்பா இவங்கெல்லாம் யாரு பேரப்பட்டு நம்பிக்கை நடத்தமா இவங்கெல்லாம் யாரு நீங்க ஏற்றுக் கொண்டிருக்கிற அக்லீதா பிரகாரம் முஸ்லீமாவது தீர்மானிப்பீங்க இருந்தாங்க ஆழ்களை எதை போடுறதுக்கு இந்த ஹதீச அறிவித்ததன் மூலமாக அவங்க எதை ஒப்புக்கொள்றாங்க ஒருத்தர் இருந்தது உண்மை முஸ்லீம் ஒருத்தர் இருந்தது உண்மை இவர்கள் எல்லாம் ஒருத்தங்க வாழ்ந்தாங்க உலகத்துல ஏன்னா ராமாயணம் கதாபாத்த கற்பனை இருக்குது அப்படிப்பட்டது கிடையாது இவங்கெல்லாம் உலகத்துல நெசமா வாழ்ந்தவங்க மறைமுகம்கள முஸ்லமா இருந்த புகாரியில அறிவி ஹ்கள் இடம்பெற்று அப்படி இருக்கும் போது இதுல ஹாரிஜி அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்கள அவர்கள் அறிவித்திருக்கா என்று ஒப்புக்கொள்ளப்பட்டாங்க எங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது காப்பில் என்ன ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்த காதிர்களால ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் ஒப்புக்கொள்ளப்படாதவர்களால இது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கலாம் அந்த உம்மத்துக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா எந்த உமத்துல ஏத்தாங்க வையத்து செய்யாத எந்த உமத்து ஏத்தாங்க இதுக்காக கேட்கணும் வித்தியத்தை வந்து திருப்பிட்டு போக கூடாது வராது நீங்க இதை சொன்னதை தாரிக் அடிப்படங்க நான் கேட்கிறேன் தாரிக அடிப்படையில சொன்னீங்களா அல்லது வகையின் அடிப்படையில் சொன்னீங்களா அறிவிக்கப்படுறதெல்லாம் வகிதான் நான் பேசுவதெல்லாம் மகிழாந்த அடிப்படையில நீங்க சொன்னீங்களா அல்லது இன்னொன்னு வழியாக வந்துதான் சொன்னீங்களா நீங்க காரிக இழுத்து இருக்கீங்க காரிக நாங்க இழுத்ததே கிடையாது முஸ்லீம்கள் இருக்கு நீங்க வேணும் முஸ்லீமார் என்னடா முஸ்லீம்கள் இருக்கு யார் அவர் முஸ்லீம் அவருக்கு சொன்னது யாரு அவருக்கு சொன்னது பார்த்தா கதை இத்தனை பேர் வர்றாங்க இத்தனை பேரையும் பத்தி பேச வேண்டிய அவசியத்தை நீங்க உண்டாக்கி இருக்கீங்க அதனால நாங்க அதனால அந்த பேச்சு எனக்கு கிடையாது அதுக்கு முபாலா முபாலா முனாவலா என்ற உடனே என்னுடைய சொந்த செலவுல என்னுடைய சகாக்களை நான் கொண்டு வாக்களித்த பிரகாரம் இந்தியாவில் இலங்கைக்கு நான் வந்திருக்கிறேன் இல்லையா அதே மாதிரி முபாகலா இந்தியாவுக்கு வாங்க மாத்திக்கிறோமே வர முடியாது நீங்க மனைவி மக்கள் அடிச்சிட்டு வாங்க உலகத்தை எல்லாம் காதிராக்கி நீங்க உரிமை கொண்டாடுறீங்க இந்தியாவுக்கு வாங்க இந்தியாவுக்கு வந்தவுடனே எந்த ஊர்ல அதை வச்சுக்கோங்க இலங்கைக்கு வருவது எங்க பொறுப்பு எந்த ஊருங்கிறேன் இந்த ஆளுக்கெல்லாம் இல்லாம முஸ்லீமே இரப்பி பேசணுங்க இந்த அவர்கள் பைரத்து நுழையவில்லை எனவே அவர் காபிலாக இருக்கிறார் முஸ்லீம் என்று இஸ்லாத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம் இதற்கு அவர் நான் முஸ்லீம் என்று சொன்னார் நாங்கள் சொன்ன வந்து நிதி என்று இப்போது வந்திருக்கிறார் வந்து ஒரு உடன்படிக்கை செய்தார்கள் அவர்களே எப்படி நான் முஸ்லீம் என்று நிரூபிப்பேன் நீங்கள் என்னை காதில் என்று நிருபியுங்கள் பார்ப்போம் எந்த ஆதாரமும் வைக்க கூடாது என்று அவரே எழுதி இரண்டு பேரும் பைக்காட்டு குரான் சுனாதை தவிர வேறு எந்த ஆதாரமும் வைக்கக்கூடாது சொல்லிவிட்டு இப்போது அவர்கள் எம்மிடத்தில் கேட்கிறார்கள் இந்த குரான் அவர் காசிர் முஸ்லீம் இல்லை என்பதற்கு குரானிலும் ஹபீசிலும் ஆதார வைப்போம் முஸ்லீம் அஹமத் குரானில் நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஆயம் இப்போது அவர்கள் விட்டு கேட்கிறார்கள் இந்த ஹபீஸை அறிவித்தவர்கள் முஸ்லீம்களா காதிர்களா என்று சொல்லுகிறேன் இது வேறொரு சப்ஜெக்ட் இது உங்களுக்கு தேவையானால் கூட்டம் முடிந்ததை வாருங்கள் நான் சொல்லுகிறேன் இவர்கள் முஸ்லீம்களா காதிர்களாயன் இது எங்களுடைய தலையங்கம் அல்ல எங்களுடைய தலையங்கம் நீங்கள் முஸ்லீம் இல்லை குரான் ஹபீஸ் நான் ஆதாரத்தை வைத்துவிட்டேன் முஸ்லீம்களா இல்லையா என்று கேட்கிறீர்கள் இரண்டாவது பி ஜெயலலிதா அவர்கள் எதற்கு வருகிறார்கள் என்றால் இவருடைய அடிப்படை வகி அல்ல இவர் தெளிவான ஒரு முஸ்லீம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் ஏனென்றால் இவரிடத்தில் குரானும் ஹபீசும் காரியகம் இவர் வரலாற்றை எடுக்கிறார் எனவே குரான் ஹதீஸை விட்டுவிட்டு வேறென்று எடுப்பவன் முச்சினை கேட்டு போறான்னு சொல்லுகிறார் எனவே இவர்கள் இந்த நல்லாத்தையும் ஆதாரமாக இருக்கிறார்கள் பெரியோட ஆச்சரியம் அவர்கள் சில இடங்களில் அது அல்லாவுடைய வேலை செய்து விடுவார் அக்கில் இருப்பவர்கள் எந்த இடத்திலும் துணிவார்கள் அசத்தியத்தில் இருப்பவர்கள் தடுமாறுவார்கள் இப்போது பார்வையுடன் என்ன சொன்னார் நாங்கள் சொன்னோம் குரான் ஹதீசில் ஆதாரம் வைத்து விட்டோம் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது குரான் ஹதீஸ் இல்லை என்று நிறுத்தியத்தில் இருப்பவன் தான் அசத்தியத்தில் இருப்பவனே இருப்பவர்களை முதல களைப்பாரு நாங்கள் அழைத்தோம் அவர் சொல்லுகிறார் நீங்கள் இந்தியாவுக்கு வாருங்களேன் பாருங்கள் நதி அவர்கள் இந்த ஹக்கை சொல்லும் போது கிறிஸ்தவர்கள் இந்த ஹக்கை எதிர்த்தார்கள் இப்போது அவர்களை விவாகர்தர்கள் முகம் அழைத்தார்கள் நீங்கள் நஜரா என்று அப்படி அழைக்கவில்லை எனவே மதிநாடுல நபி அவர்களிடத்தில் சத்தியத்தை சொன்னவர்களிடத்தில் அந்த சத்தியத்தை எதிர்க்க வந்தவர்களை அந்த இடத்தில் அழைத்தார்கள் வாருங்கள் முதாக அதேபடி ஜெய்நாத் அவர்கள் தமிழ்நாட்டில் இலங்கைக்கு வந்து நமது ஊராக புத்தகத்துக்கு வந்திருக்கிறார்கள் நாங்கள் தலைவரோ நீங்கள் பயிற்சி செய்து இஸ்லாமத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் மூன்று ஆதாரத்தை நீங்கள் நிறுவீங்க தலைவம் அது இரண்டாவது சப்ஜெக்ட் எனவே குரான் சின்னாவில் நான் வைத்து விட்டோம் இது குரான் சின்ன இல்லை என்று நீங்கள் நிறுவீர்கள் வாழ்க்கலாம் முஸ்லீம் இல்லை என்பதற்கு மூன்று ஆதாரம் குரான் சின்ன இருக்கிறேன் குரான் சின்ன இல்லை என்று நிறுவியுங்கள் இல்லை என்றால் வாரங்கள் உபாகும் நாங்கள் இந்தியாவுக்கு வர வேண்டிய தேவையில்லை குரானுக்கு முரண் குரானில் வருகிறது நீங்கள் அடையுங்கள் என்றுதான் நீங்கள் போங்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் இந்த சத்தியத்தை எதிர்ப்பவர்களை ஊருக்கு போங்கள் என்று சொல்லவில்லை நபைய நீர் அவர்களை அடையுங்கள் என்றுதான் வருகிறேன் எனவே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை அழைக்கிறோம் எனவே இந்த புரிவாக தெரியாது அதனால் மீண்டும் நான் இந்த விஷயத்தை விரக்க விரும்புகிறேன் எனவே நான் மூன்று ஆதாரத்தை வைத்து விட்டேன் குரான் முஸ்லீமில் ஒரு ஹபீஸ் அகமதில் ஒரு ஹபீஸ் இது அல்லாவுடைய வகி இதை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் வை எத்து செய்யாதவன் காதல் அவர்கள் சொல்லுகிறார்கள் சரி நான் என்று சொன்னார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறா என்று கேட்கிறார் நான் தான் சொன்னேன் ஹதீஸ் என்று நீங்கள் இது வகி இல்லை என்று நிரூபித்தால் தான் வையத்து செய்யாதவன் முஸ்லீம் என்று இது நான் காட்டிய இந்த ஹதீஸ் இந்த இது வகி இல்லை என்று நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் வேற ஒரு தலையங்கத்துக்கு போக வேண்டாம் எனவே நீங்கள் பட்டியலில் இருப்பவர்கள் தலையங்கம் என்ன நீங்களும் முஸ்லீம் இல்லை அவ்வளவுதான் நீங்கள் ஏன் அவர்கள் யார் என்று கேட்கிறீர்கள் அவர்கள் யார் என்பதை நான் விடையளிப்பதாக இருந்தால் நாம் தனியே பேசிக் கொள்வோம் அதற்காகத்தான் நாங்கள் இந்த உடன்படிக்கையை செய்யும் நாங்கள் உடன்படிக்கை செய்யத்தில் கேட்டேன் நாங்கள் பி ஜெயலலிதன் அவர்களை தனியாக சந்திக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்த புரான் சின்ன என்று எழுதியிருக்கிறீர்களே புரான் சின்ன என்று முழு கூட்டமும் சொல்லுகிறது ஆனால் அவர்கள் பின்பற்றுவதே வேறொன்றை புரான் சின்ன என்று கூறிக்கொண்டு வேறொன்றை பின்பற்றுகிறார்கள் எனவே நீங்கள் எழுதியிருக்கிறது எனக்கு சந்தேகம் வருகிறது எனவே சி ஜெயலாதீன் அவர்களை நான் தனியாக சந்திக்க வேண்டியிருக்கிறது என்று நான் அவரிடத்தில் கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் நான் அவரிடத்தில் போய் கேட்டுவிட்டு வருகிறோம் வந்து சொன்ன ஜெலாதி அப்படி தனியாக சந்திக்க முடியாது என்று சொல்லுகிறார் மேடைகள் சந்தித்துக் கொள்வோம் என்று சொன்னார் நானும் சொன்ன அப்படி என்றால் நானும் சொன்னதாக சொல்லுங்கள் மேடைகள் சந்தித்துக் கொள்வோம் என்று எனவே அந்த இடத்தில் நான் இந்த சந்தேகத்தை தான் நான் அப்படி எனவே நீங்கள் தலையங்கத்தை விட்டு வெளியில் போகாதீர்கள் எங்களுடைய தலையங்க நீங்கள் முஸ்லீம் இல்லை முஸ்லீம் இல்லை என்பதற்கு மூன்று ஆதாரம் வைத்து விட்டோம் இது வகி இது வகி இல்லை என்றால் நீங்கள் சொல்லுங்கள் வாழ்க்கலாம் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் இது வகி இல்லை அப்படி நீங்கள் என்று உங்களால் நிரூபிக்க முடியாமல் போனால் நீங்கள் பைகத்து செய்த முஸ்லீம் ஆக வேண்டும் அப்படி நீங்கள் முஸ்லீம் என்றால் உங்களை நாங்கள் முபாகலாவுக்கு அழைப்போம் நாங்கள் இந்த இடத்திலே சத்தியம் செய்து கொள்ள வேண்டும் பிறகுதான் ஒரு முடிவை அல்லாவிட்டாலும் எங்களுக்கு காட்டுவோம் காட்டுவோம் ஒரு சிக்கல் முஸ்லிம்களுடைய அடிப்படை வகி மட்டும்தான் வானத்தில் இருந்து வந்தது உங்களுக்கு தெரியும் வகி என்றால் வானத்தில் இருந்து வந்தது வேறு மாதிரி விலங்கிக் கொள்ளக்கூடாது உங்களுக்கு தெரியும் நிலங்கில் ஒரு கூட்டம் இருந்தது அவர்கள் குரான் மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் அவர்கள் குரானும் ஹதீசும் இந்த இரண்டும் இந்த இரண்டும் தான் இந்த முஸ்லீம்களுடைய அடிப்படை இந்த இரண்டின் பால் தான் நாங்கள் அழைக்கிறோம் மக்களை ஆனால் இந்த பி ஜெயலலிதா தீன் அவர்களுடைய இந்த அடிப்படை வகி இல்லாத ஒன்றையும் சேர்க்கிறார்கள் என்பது தெளிவாக இப்போது விளங்குகிறது பின்பற்றுவது தெளிவான சிறு புகு எனவே இந்த ஜமாத் முஸ்லிமியினுடைய அடிப்படை கொள்கை நவீனமாக கொண்டு வந்த அந்த அடிப்படை கொள்கை இரண்டும் ஒன்றுதான் அது என்ன வகையை மட்டும் பின்பற்றுவது உங்களுக்கு அறிவித்தவர்கள் இவர்கள் முஸ்லீம்களா காவிர்களா என்று என்னிடத்தில் கேட்க வேண்டாம் இது எங்களுடைய சப்ஜெக்டுக்கு அப்பாற்பட்ட ஒன்று இது இந்த ஏனென்றால் இந்த ஹதீசை அறிவித்தவர்கள் யார் இவர்கள் முஸ்லீம்களா இல்லையா என்று நான் சொன்னால் என்னை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் அவர்கள் பிடிப்பார்கள் எப்படி இந்த மையத்து செய்யாதவன் காதிருந்த ஹதீசிலே வந்திருக்கிறார் அறிவிப்பாளர் பட்டியல் ஒருவர் எயா என்று இருக்கிறார் இவர் உண்மையானவர் பொய்யன் என்று இருக்கிறது யார் எழுதியது இமுக அடுத்த வெளியில எழுந்து கேட்பார்கள் ஜமத்தில் முஸ்லீமே கொள்கை வகையா இப்போது பாருங்கள் இந்த ஹதீஷ அறிவித்த வரலாற்றை காட்டுகிறார் எனவே இவர்களும் முத்திரிக்கல் நல்ல விழுத்தாளர் அருமையான பேச்சு ஆனால் பெரும்பாலானவர்களை குறிப்பிட்ட சிறுத்தைகள் என்று காப்பாற்றி இருக்கிறார் சில சில சிறுக்கள் இல்லை ஆனால் அடிப்படை சிலைக்கு இருக்கிறார் எனவே நான் இந்த அறிவிப்பாளர் பற்றியில் உள்ளவர்கள் முஸ்லீம்கள் தெளிவா சொன்னாங்க வரலாறு ஏற்றுக்கொண்டால் ஒத்துக்கிட்டாங்கல்ல வரலாறு ஏற்றுக்கொண்டால் சிரிக்கு அப்ப வரலாறை ஏற்றுக் கொள்வது சிறுக்கு என்று அவர்கள் அறிவித்துக்கிட்டார்கள் ஏன் பேருகளை எல்லாம் சொன்னாங்களே இது போவா யாரு வரலாறு இவர்களை எல்லாம் சொல்வதன் மூலமாக இவர்களையெல்லாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வரலாற்றை ஏற்று நாங்கள் முத்திரிக்கு செல்தான் என்பதை பகிரங்கமாகவே அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அழகான ஒரு தீர்வு கொண்டு வரலாறு வரலாறு சொல்லலாமா இந்த நேமம் இந்த கித்தாபு இந்த பேரெல்லாம் பயன்படுத்தலாமா இதுல வரலாறு இவங்க பேர முஸ்லிம் இருந்த அவருக்கு உபயோத்துள்ளா சொன்னாரு வரலாறு ஏற்றுக்கொண்டு அவ்வளவு பேரை நினைஞ்சிட்டாங்க தன்னையும் தன்னைய மையத்து செய்த கூட்டம் அவ்வளவு பேரையும் சிரிக்குல கொண்டே அடுத்த பசாரும் இருக்கிறாரு இப்போதை வந்தாச்சு சரிவாயிருந்தா பிரச்சனை சரிவாயிருக்கா வரலாறு ஏற்றுக்குள்ள சிரிக்குன்னு சொல்லக்கூடிய ஆளுக்க என்ன செய்யணும் வரலாறு இல்லாத வகையில் சொல்லணும் நான் பாக்கிறேன் ஆரம்பத்து கவனிக்கிறேன் முகுவத்துக்கு தாவா செய்யறதுக்கு வந்து அந்த ஒரு அடிப்போடங்களோ நினப்பு வருது எப்படி ஒரு விஷயத்தை சொல்லி நாலரை மணி நேரம் இல்ல சொல்லுமா போய் நீங்கதான் அல்லாவுடைய சகாபாக்க சொன்னாங்க அந்த மாதிரி அமியத்தை போய் சொல்லணுமா அப்படி எங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லன்னு சொல்லவும் இல்லை அதுக்குரிய தலையில் வைக்கவும் இல்ல என்னத்தை எதிர்பார்க்கறாங்க நான் அல்லாவுடைய ரசூ இல்லாதேன் ஒண்ணு அந்த என்ன உள்ளத்துல ஊருங்க அந்த ரூட்டுக்கு மக்களை இழுத்து போறது தெளிவா தெரியுது அடுத்தபடியாக வகி வகிங்கிறாங்க எங்களுக்கு வருது என்பதுதான் அவங்களுடைய குறிக்கோள் ரெண்டு பாயிண்ட் வழங்குதா ஒவ்வொரு விஷயத்திலையும் இது மாதிரி அப்புறம் அரச இப்ப என்னன்னு கேட்டா ரெசூல் அழைச்சாங்களா அது மாதிரி அவங்க அழைச்சாங்களா ஏன் உங்களை அழைக்க கூடாத எங்களை முஸ்லீம் நீங்க முஸ்லீம் இதுல ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு அவர் ரசூட் தான கட்டிடுவாரி அவரை அழைச்சிட்டுதான் நம்ம வரலாமா ஏன் அழைச்சு நீங்க வரக்கூடாத நாங்களும் தானே நாங்க அழைக்கிறாங்க நாங்க முஸ்லீம் நாங்க சொல்லி கொடுறோம் நான் உங்களுக்கு முஸ்லீம் வெளியுள்ளாக்கு நல்ல வீட்டு விளங்குது இவங்க எந்த போறத்துக்கு இருக்கிற ஆளுக்குல எந்த கொண்டையும் விடுவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி தாண்டி கடைசிய இல்லாம அப்ப நல்லா காப்பாத்தணும் அதனால பேசிக்கிறார் அதனால எழுதி அது ஒண்ணு விவாதத்துல நான் மாற்றிக்கொள்றேன் சொன்னார் இப்படி நான் சொல்லிவிட்டால் மாற்றிக்கொள்றேன் மாற்றிக்கொள்ள கூடாது இப்படி நான் பதிலை சொல்லிவிட்டால் நான் மாற்றிக்கொள்வே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனாலதான் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப தெளிவா அழுத்தமா கேட்டும் கூட பதில் சொல்லாம இருக்கிறார் மாட்டிக்கொள்ள கூடாது மாட்டிக்கொள்ளுவேன் பயப்பெறால் யாரா இருக்கணும் அங்க இருக்கு சொல்ல முடியல என்னமோ ஒரு இருக்குது அதை தான் பாக்கு தந்து கொண்டார் மாட்டிக்கொள்வே பயசினாலதான் அதனால இந்த வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கு இல்லாம சாரீகை ஹரீஸ்ல அவர்கள் பயன்படுத்தின விவாதம் வந்து ஜெயலலிதா என்னென்னு கேட்டா அவர் தன்னையே முஸ்ரீக் என்று சீர்படுத்தி கொண்டாரு இந்த முஸ்லீமும் அவரை ஹதீச பயன்படுத்தி அதுல சாரீகை பயன்படுத்தி அந்த ஆசை பயன்படுத்தி வரலாறு ஏற்றுக்கொண்டு தனக்குத்தானே முஸ்ரீக்கு பத்துவா கொடுக்கிற நிலையில தான் இந்த அமருடைய இந்த லெவல் ந ந�חNe பல Крас规 நARIN marshm doses நீபாshi காது என்று நபி சொ இப்படி ஒருவன்பர்களை தரை மட்டம் என்று சொல்லுகிறார் இவர் நபியா என்று கேட்கிறேன் எனவே மக்களை அதாவது திசை திருப்பக்கூடிய வார்த்தைகள் இங்கு பாதிக்க வேண்டிய தேவையில்லை எது ஹக்கு எது பாட்டு என்பதை இங்கு தெரிவிக்க வேண்டும் எனவே எங்களுடைய தலையங்கம் இவர் என்பதை எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவரவில்லை நாங்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறோம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் இந்த ஒரு கொள்கையை வங்கியை மட்டும் மார்க்கமாக சொல்லுகின்ற இந்த இருபத்தி மூன்று கூட்டத்தில் சுவர்க்கம் செல்லுகின்ற ஒரு கூட்டமாக அல் ஜமாத் இந்த ஜமாத்தின் முஸ்லிமில் சேராத காரணத்தினால் இவர் காப்பீர் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம் இவருக்கு நாங்கள் சொல்லவில்லை எங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்களன் உங்களை நாங்கள் எங்களுக்கு தீர்ப்பு அழைக்கவில்லை உங்களுக்கு எழுதினோம் நீங்கள் எந்த ஒருவரையும் காவிரி என்று சொல்லுகின்ற அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும் தான் இருக்கிற பேசினார் அவரே ஜெனத்திலே எழுதுகிறார் தபுர் வணங்கிகள் இசலாற்றை விட்டு போய்விட்டார்கள் இப்படி முரணான கருத்தை பேசியவரை பகிரங்கமாக ஒலிபெருக்கில் வாருங்கள் வரவில்லை பிறகு கடிதம் எழுத நிறுத்தியுங்கள் இல்லை என்றால் நீங்கள் முஸ்லீம் இல்லை என்பது உறுதியாகிவிடும் இப்போது நீங்கள் எதற்கென்றால் தான் ஒரு முஸ்லீம் என்பதை நிரூபிப்பதற்கான எங்களுக்கு தீர்ப்பு வழங்க அல்ல இரண்டாவது வாருங்கள் அவர் இந்த பேச்சுக்களை எப்படி குரான் ஹதீஷை யூதர்களை கிறிஸ்தவர்கள் சிரித்தார்களோ அதே போன்று இந்த திரிக்கக்கூடிய ஒரு தொந்திரம் இவரிடத்தில் இருக்கிறார் இப்போது இந்த விருதியை பத்து நிமிடத்தில் சொன்னார்கள் இவர்களும் சிரிக்கீங்கள் இந்த ஜமாத்தின் முஸ்லிமேன் முஸ்லிகளாக விட்டார்களாம் நாம ஏற்றுக்கொண்டோமாம் சொல்லுவார்கள் இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றில்லை எனவே எங்களுக்கு தீர்ப்பு வழங்க நான் இவரை அழைக்கவில்லை அவர் சொல்லுகிறார் நாங்கள் சரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோமா புதிய ஒரு கண்டுபிடிப்பு சரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் எனவே இவர்களும் முஸ்லிகள் ஏற்றுக்கொண்ட ஏற்று இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லீமில் வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டோமா இது வரலாறு இந்த புரான் யாருடைய இப்போ இருக்கின்ற இந்த குரான் அவரிடத்தில் அவரே சொல்வார் முசு உஸ்மான் உஸ்மாரி அவர்கள் மக்களை திட்டையை திருப்பூடாது எனவே எங்களுடைய தலை அங்கத்தையும் நின்று கொள்ளுங்கள் நாங்கள் செய்த உடன்படிக்கை என்ன அவர்களை எழுதியிருக்கிறார் உடன்படிக்கை அதாவது இந்தியாவை சேர்ந்தாத் சின்ன அவர்கள் காதிர்களாக விட்டார்கள் என்று இணைந்து ஜமாஹத்தில் சுண்ணாவையும் ஆதாரமாக காட்ட வேண்டும் இந்த அடிப்படையில் நாங்கள் தலையங்கத்தோடு நின்று கொள்ள வேண்டும் எனவே மீண்டும் எங்களுடைய வாதம் என்னவென்றால் தமிழ்நாடு அது என் பத்திரிகை ஆசிரியரும் அவரை சார்ந்தவர்களும் முஸ்லீம்கள் முன்வைக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு பதிமூணு அல்லாவுதான் நீங்கள் அல்லாவுடைய தீனை நிலைநாட்டுங்கள் பிரியாறு இதனை சேருபவர்கள் பைய முஸ்லீமாக விடுகிறார்கள் இதில் சேராமல் பிரிந்திருப்பவர்கள் பையவில்லை ஒன்று இந்த பிடித்து அந்த கூட்டம் நாங்கள் தான் என்று அதிபி சொல்லுகிறோம் அந்த கூட்டம் நாங்கள் தான் எங்களுடைய பணி இந்த எகாமத்து ஜீன் நல்லாவுடைய ஜீனை நிறைய கூடாது இந்த கூட்டம் நாங்கள் ஆனால் நீங்கள் அல்ல உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் சொன்னால் உங்களுக்கு சேராதவர்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்வதில்லை உங்களிடத்தில் எல்லோரும் முஸ்லீம்கள் தான் எனவே இந்த கூட்டம் நாங்கள் என்று கூட்டத்தில் சேரவில்லை பையவில்லை எனவே நீங்கள் முஸ்லீம் இல்லை இதற்கு ஆதாரம் இந்த முதலாவது ஆயத் துரான் முஸ்ரீ சீனமா தூகம் இல்லை நதியே நீங்கள் எந்த ஒன்றின்பால் இவர்களை அழைச்சின்றோம் இப்போது நாம் அழைச்சென்றோம் அவர்களை மாறுங்கள் மாற்றத்தை நிலைநாட்டவும் அழைக்கின்றதோ அது முஸ்லித்தல்களுக்கு பாரமாக இருக்கும் இரண்டாவது நாம் சொன்னோம் இப்படி ஒரு முஸ்லீம் ஜமானத்து இருக்கும் போது அதில் இருந்து அதில் இருப்பவர் தொழுதாலும் நோம்பு படுத்தாலும் அவர் முஸ்லீம் என்று சொன்னாலும் நரகமே எவர் அன்று முஸ்லீம் ஜமானத்தில் இருந்து இஸ்லாத்தின் வலையத்தை கருத்திலிருந்து கரும் பையவில்லை அவர் மரணிப்பார் இதுதான் எங்களுடைய ஆதாரம் இது நாங்கள் பி ஜெயலலாத்தின் அவரிடத்தில் கேட்பது நீங்கள் சொல்லுகிறீர்கள் முஸ்லீமன் நீங்கள் முஸ்லீம் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் நிறுவி செய்யாத ஒருவர் முஸ்லிம் செய்யாத ஒருவர் முஸ்லீம் நபியுரை காலத்தில் பை ஏற்று செய்ய குரான் ஆதாரம் காட்டுங்கள் இப்படி நீங்கள் ஒரு ஆதாரம் குரான் காட்டிவிட்டால் எப்படி நபி காலத்தில் பை ஏற்றி செய்யாத ஒருவர் முஸ்லீமாக இருந்தார் அதன் இந்த பையல்லாமல்ரணிப்பவன் காதல மரணிப்பான் என்ற ஒரு மன்சூர் வந்தால் பார்க்கலாம் இப்படி காட்டினால் நீங்கள் முஸ்லிம் உங்களால் மரமையான வரைக்கும் காட்ட முடியாது பையத்து செய்யாதவன் காதிரன் எனவே எங்களுடைய வாதம் இதுதான் நாங்கள் மூன்று ஆதாரத்தை வைத்து விட்டோம் ஒன்று குரான் அடுத்தது இரண்டு நபியுடைய சுண்ணம் மணியை நாங்கள் உங்களுக்கு ஆதாரம் காட்டிவிட்டோம் அங்கிருக்குரிய சகோதரர்களே இப்போது நாம் இந்த விவாத அரங்கத்தினுடைய இரண்டாவது கட்டத்திலே இருக்கிறோம் இந்த இரண்டாவது கட்டத்திலே முதலாவது அமர்வின் கடைசி நேரத்தில் நாம் எடுத்து வைத்த பல வாதங்களுக்கு அவர்கள் பதில் தராமல் இரண்டு விஷயங்களை மாத்திரம் பதில் சொல்கின்ற சொல்கிறேன் என்ற பெயரிலே மழுத்தி இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் இப்போது சொன்னார்கள் நாங்கள் சருத்திரத்தை ஏற்றுக்கொண்டது கிடையாது நாங்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது என்று தெளிவாக இப்ப சொன்னாங்க நாம சென்ற அமர்வுடைய கடைசியில் சொன்னோம் சருத்திரத்தை அவர்கள் சரித்திரதுலாத வகையில் சொன்னார்க்கு காக்கணும் என்ன தெரியுமா சரித்திரம் வரக்கூடாது சரித்திரம் இல்லாத வகையில் ஆட்களை பத்தி பேசாம ல்லூவ் பண்ணிணம் எடுத்து அந்த முஸ்லீம்ல அவர் சொன்னாரு அதை தான் எடுத்து காட்டு தெளிவா சொல்லுங்க இந்த ஆட்களை பத்தி பேசவே கூடாது சொன்னா அந்த ஆட்கள் கருத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆட்கள் இருக்காங்களா இல்லையா அவங்க வழியாக வந்திடை வைக்காதீர்கள் ஆதாரமா காட்டிங்க தலைப்பை விட்டு மாறிப்போன யாருன்னா நீங்க நரிசல்லாசலம் சொன்னாங்க சாப்பிக்க தாண்டி சுண்ணாவ தாண்டி போனது நீங்க தான் அதனால சாப்பிட்டு நம்ம தாண்டியே போக போனதுனால அதை கேள்விதான் கேக்குறோம் ஏங்க சுண்ணாவ சொல்றதை விட்டுட்டு நீங்க முஸ்லீம்ங்கிற ஒரு ஆள் இருநூறு வருஷத்துக்கு பின்னாடி பறக்கிறவரு அவர் இப்ப அதுக்கு பிறகு அந்த புத்தகத்தை எழுதுறாரு அந்த புத்தகத்துல இருக்க நீங்க எடுத்து காட்டுறீங்க முஸ்லீம்ங்கிற ஒரு புத்தகம் இருக்குது நதிசல்லே சொன்ன உபாசிக்கு இருநூறு வருஷத்துக்கு பிந்தி உள்ளது இரநூறு வருஷத்துக்கு பிந்தி உள்ள அந்த புஸ்தகத்துல உள்ளது நதிதான் சொன்னாங்க பேசாம ஒரு எல்லாம் சரத்தனை இல்லையா நதிசுல்லா சொன்னாங்க இருக்குறீங்க முஸ்லீம் என்ன விவசாயிக்கோஷத்துக்கு பிந்தி உள்ளது அப்ப நீங்க சரித்திரத்தை பேசிருக்கீங்க சருத்திரம் பேசாம தாண்டலே கிடையாது நாங்கதான் சொல்றோம் பியூரா வைக்க உண்வான பாண்டி போய் சரத்திரத்தை பேசாதீங்க சருத்திரம் இல்லாத வகையில் பியூரான வகையில் புராணையும் சுண்ணாவையும் எடுத்து வைங்க இவர் சொன்னார் அவர் சொன்னார் அந்த புத்தகம் இந்த புத்தகங்கிறத பேசக்கூடாது நகசில் ஆசனம் இது முஸ்லீம்கள் இருக்கு நீங்க சொன்னீங்க நரசில்லாசனம் நகை இவ்வளவு அறிவிக்கிறார் நீங்க சொன்னீங்க அப்ப இவங்க எல்லாம் யாரும் சரித்திரமா இல்லையா அப்ப சரித்திரத்தை எடுத்து வைக்காம ஒரு சுமாவை நீங்க எடுத்து காட்டணும் அல்ல நீங்க என்ன செய்யணும் சரித்திர வைத்து தான் சின்னவே முடிவு செய்யணும்னு ஒத்துக்கொள்ள தெளிவான மரணம் அடைவார்கள் இந்த செய்திய ஆரம்பத்தில் வேடிக்கை அதாவது பாதி ஏற்று ஏற்றுக்கொள்வார்களா மறுபகுதி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்றேன் அதுல இபுணு உமர் அந்த சகாவி முற்பணுமுற சந்த சந்த போன உடனே இபுமுத்தியை என்பவர் ஒரு தலையணை எடுத்து போட்டு உட்காருங்க அப்படிங்கிறார் அப்ப இவ்வளவு சொல்றாங்க உட்கார்துக்கு வரல நான் உங்க இடத்துல வந்து எதுக்கு வரல உட்கார்ந்துட்டு போறதுக்கு வரல நபிசில்லா வலயத்தில் அவங்கள்ட்ட கேட்ட ஒரு செய்திய உன்னிடத்துல சொல்லிட்டு போறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறார் சொல்லிட்டு இந்த செய்திய சொன்னதாகத்தான் அந்த நூல்ல இருக்குது இப்ப இந்த செய்திகள் இந்த ரூட்ல தான் வந்து இருக்குது இபுணு உமர் ஒருத்தர் அங்க வர்றாரு இபுமுத்தி இன்னும் ஒருத்தர் வர்றாரு அப்ப அதையெல்லாம் வைத்து நம்ம அலசக்கூடிய நேரத்துல இந்த இபுணமுத்தி யாருன்னு பாக்கணுமா பாக்க கூடாதா இபுணு உமர் ஒரு நதி தோழர் தானா பாக்கணுமா கூடாதா நபித்தோழரா இருந்தா தானே நபி முடியும் அப்ப இபுமுத்திமுத்தின் சந்திக்கிறார் இருந்தவரா இல்லையா நீங்க வேண்டி வரும் அது என்னென்ன அலசனா கதை வேற மாதிரி போகுது இபுனமுத்தி என்பவர் என்னன்னு கேட்டா மாவியாவுடைய காலத்தை தாதி அதுல ஒரு பதினூத்தி வர்றாரு அதைக் கொள்வாங்க அப்ப இபுணமுத்தி நம்ப இபுனமுசி என்பவருக்கு வந்து பயிற்சி செய்யறாங்க மோசமான ஆட்சியாளர் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளருக்கு அந்த நேரத்தில் இபுனமுசி என்பவருக்கு போட்டி ஹலீபாவாக அவர மதியினாவுக்கு நியமிக்கப்படுறார் இபுனு முசி என்பவர் அங்க ஒரு ஹலீபா இங்க ஒரு ஹலீபா அந்த மகன் வந்து தவறான ஒரு நடத்தை உள்ளவர் சொல்லபடி மகன் மாவியாவுடைய கூடாது மகன் மாவியா சின்ன கூடாது மாவியாவுடைய மாவியா அப்ப அந்த மகனே கலீபாவாக ஆகின நேரத்தில் அவரை போட்டி ஆக்கிடுறாங்க அதை வலுப்படுத்த நீ வந்து போய் அந்த மாதிரி பையத்து செஞ்சிக்க இல்லன்னா ஜாகிரியத்தான மரணத்தை தகுவாங்கிறது இந்த மொத்த அவர் சொன்ன எடுத்து வச்சுடைய சொன்னார் என்பதை நதிசல்ல கேட்டார் என்பதை யாரெல்லாம் அறிவிக்கிறாங்களோ அதே நபர்களை இந்த தகவல் வருது இது நடந்ததா இல்லையா அதாவது சான்றாங்க எடுத்து வைக்கல அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததா இல்லையா ஒப்புக்கொள்ளுதான் இல்லையா அதை ஒப்புக்கொள்வதில்லை அதாவது ஹதீஸ் நிரூபிக்கிறதுக்கு மாத்திரம் என்ன செய்வாங்க முஸ்லீம்ல இருக்கும்பாங்க மற்ற விஷயத்துக்கு வரும்போது மறுப்பாங்க அடுத்து பாரு பெருமான சொல்லி அவங்களை பற்றி ஒரு அழகான பாத்திமாரலி லாபங்களை அந்த சூனி செய்த சொத்து பெண்களுக்கெல்லாம் கலைவியாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பில் உனக்கு திருப்தி இல்லையா கேக்குறாங்க பயிடுங்க இது வந்து புகாரில இருக்குது பாத்திமாரியாக அவங்கள்ட்ட சுவர் சத்து பெண்களுக்கு எல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா கேட்கறாங்க ஒரு நீண்ட ஹதீசின் ஒரு பகுதி நீதி பகுதியை மறச்சோன்னு அர்த்தம் இல்ல அதில் ஒரு பாயிண்ட் இதுக்கு எதிரான பாயிண்ட் ஒன்றும் இல்லை அதுதான் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியை மட்டும் சொல்றேன் இப்ப பாத்திமாரல் எல்லா சிரித்து கொண்டே வந்துட்டாங்க இது ஒரு சகிணிசல் பெண் என்று சொல்லல சொற்கத்து பெண்களுக்கு தலைவி என்று சொன்னார்களோ அந்த பாத்திமாரல் எல்லா சொற்கத்து பெண்களுடைய தலைவி என்று சொன்ன அந்த பாத்திமாரல் எல்லா அவர்கள் அபுபக்கர் சித்திகரளி ஆட்சி காலத்துல ஆறு மாத காலம் அவருக்கு பையத்தும் ரவி அவர்கள் அபுபக்கருக்கு பையத்தும் செய்யல அவங்களோட பேசவும் செய்யல மௌத்தா போற வரைக்கும் அதுக்கு ஹரியில்லா செஞ்சாங்க பாயிண்ட் நான் என்ன சொல்ல வர்றேன்னா வையத்து செய்யலா வருந்து இருந்தால் நரிசல் எல்லா செல்லும் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நற்சான்று சொன்னார்களே அதிலும் தலைமை பதவி வகிப்பார்கள் என்று நற்சான்று சொன்னார்களே அந்த பாத்திமாரல் எல்லாக அவர்கள் வையத்து இல்லாமலேயே வசா என்று சொன்னால் அவர்கள் செல்வார்களா பிரார அவர்கள் தலைவியாக திகழ்வார்களா இங்கே நபிசலில் சம்பந்தப்படுது போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இது தாரி தாரிஹா சருத்திரம் இது சரத்திரம் எது சருத்திரமா நபிசலில் செல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பை நம்ம விளங்குறதுக்காக தேடுறோம் அவங்களுடைய நிலைமை எப்படி ஆட்சி அதுல நம்ம ஒரு ஆதாரம் எடுக்கலாம யார பெண்களுக்கு தலைவி என்று சொன்னாங்களோ அவங்களுடைய கடைசி நிலம் எப்படி இருந்துச்சு என்பதற்காக வேண்டி நேரம் இவ்வளவு இந்தியாவில் சிறபலியமான ஸ்ரீ ஜெயிலா தீன் அவர்களுக்கு நாங்க என்ன சொல் வந்து விளங்கு எங்களுடைய ஒப்பந்தம் என்னவென்றால் முஸ்லீம் இல்லை இவர் கைவற்று செய்யவில்லை முஸ்லீம் ஜமாத்தில் சேரவில்லை எனவே இவர் முஸ்லீம் இல்லை இதுதான் இந்த கடையாக்கம் இதற்கு ஆதாரம் காட்டும் போது குரான் சுண்ணாவில் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார் இந்த அடிப்படையில் மையத்தை செய்யாதவர்கள் என்பதற்கு குரான் குரான் வரலாறு அல்லாஹ் இந்த குரான் சின்னா மட்டும்தான் நாம் இறக்கி வைத்தது நாம் அதை பாதுகாப்போம் இந்த தாரியை இந்த வரலாற்றை பாதுகாப்பதாக அல்லா பொருட்படுத்த நன்றா வணங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த குரான் சுனா அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த தாரீக அல்லா பொறுப்படுத்தவில்லை இவர்கள் தாரீகர் கொண்டு வந்து நிரூபிக்கிறார்கள் எத்தனையோ சகாபாத்தில் பயிற்சி செய்யாமல் இருந்தார்களாம் எங்களுடைய தடையங்க என்ன பேசி கொண்டோம் நீங்கள் ஏன் பலரங்கத்தை மீறுத்தையும் ஹதீசில் இரண்டு வசனத்தை இரண்டு விட்டோம் இது மூன்றும் வகை நீங்கள் முஸ்லீம் இல்லை நீங்கள் ஆதாரம் காட்டுங்கள் குரான் சொன்னாவில் இருந்து பையத்து செய்யாதவன் முஸ்லீமன் காட்டுகிறார்கள் எப்படி ஆதாரம் அபுபக்தருக்கு பையவில்லாம் நாமும் சாத்தியமா அபு பக்தருக்கு பையற்ற செய்யவில்லை அத்தவர்கள் கொண்டு வந்து நிரூபிக்கிறீர்கள் குரான் அதிப்பை உழைப்பதற்கு சிந்தித்து பாருங்கள் குரான் இவரே சொன்னா இவரே இருக்கிறார் சின்னத்தில் அபு அத்தினார் எச்சரிக்கை செய்து ஒரு ஜமான அந்த ஜமானத்தில் என்று வெளியாறுதலன் அவரே சொல்ல வேண்டும் மன் மண் முஸ்லிம் வெக்குரலாற்றை காதல் எனவே பாத்திமா அபு பக்தருக்கு பையவில்லை என்பது வரலாறு பொறுப்படுக்கவில்லை அடுத்த பாரு எடுக்காவிட்டி அதான் நல்லது சொல்லு சொன்னார்கள் அதுதான் நல்லது தாரேக்கு தேவையில்லைய குரான் சின்னாதான் சொல்லிவிட்டு திரும்ப இந்த தாரேயை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நாங்களே ஆதாரமாக கொண்டு வரவில்லை அப்பாரமாக நீங்கள் கொண்ட தருக்கிறீர்கள் அப்ப நீங்களும் பயிற்சி செய்யலும் அரி பயிற்சி செய்யலாம் எசீதுக்கு பயிற்சி செய்யலாம் இதெல்லாம் வரலாம் இதை நல்லா பாதுகாப்பதாக எடுக்கவில்லை இந்த தாயை எடுத்தா சகாபாத்திர காசு சொல்ல வேண்டி வரும் இந்த சரித்திரங்களை படித்து பாருங்கள் மோவியாவுக்கும் அலிக்கும் சண்டை வந்ததாம் ார்களையும் முடிவு அம்ருடத்தில் நீங்கள் உங்களுடைய அரியை நீக்குங்கள் நானும் மாவியாக நீக்குகிறேன் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு வந்தார்களாம் வந்து கூட்டத்தில் அபு முசுல் அச்சாரி எழுந்து சொல்லுகிறார்கள் நான் கலாபத்தில் இருந்து அரியை நீக்குகிறேன் அபு முஸ்லா சார் இவர் அமிர்தநாசி செல்கிறார் இஸ்லாச்சு ஒன்றுதான் நான் நியமிக்கிறேன் இந்த வரலாற்றை எடுத்தால் அமிர்தநாத் என்று வருகிறது வரலாற்றை எடுக்காதீர்கள் வரலாற்றை வருகிறது ஒரு ஒன்பது கிராஸ் சாராயம் குடிக்கிறார் வெறி வரவில்லை பத்தாவது குடிக்கும் போது வரி வந்தால் அது வரலாறு உங்கள் அளவாக இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே நாங்கள் இந்த தலையங்கத்தை விட்டு வெளியில் போக கூடாது மீண்டும் ஜெயல்நாட்டின் அவர்களுக்கு சொல்வது நீங்கள் பையவில்லை நீங்கள் முஸ்லீம் ஜமானத்தில் முஸ்லீம் இல்லை இதற்கு மூன்று ஆதாரத்தை காட்டிவிட்டேன் நீங்கள் குரான் சும்மாவில் இருந்தே அதாவது வழங்காட்டி தமிழ்ல சொல்லும் இப்ப திருப்பி திருப்பி அதான் நினைக்கிறா இப்ப அப்படி ஆழ்தான் ஒரு வகையத்து சரியா குரான் என்று சொன்னால் இந்த அறிஞர் குரான் அவரே சொல்லிவிட்டா முஸ்லீம் என்று சொன்னா இது வரலாறு அப்ப இந்த குரான் எத்தனை வருஷத்துக்கு கட்டப்பட்டது குஸ்மானுடைய காலத்துல பாருங்க சும்மா ஏதாவது மக்களை வந்துட்டு குழப்ப இது இஸ்லாமத்தை வந்துட்டு கேவலப்படுத்த அப்ப இந்த குரானை சந்தேகத்தை உண்டாக்குற யாரு இஸ்லாம் நீங்க வந்ததுக்கு யாரு உறுதி இல்ல வெளியில தெரிஞ்சது இந்த வகையில் இருந்து ஆதாரம் காட்டிவிட்டு நீங்கள் முஸ்லீம் இல்லை ஏன் பையத்து செய்யவில்லை நீங்கள் இந்த வகையில் ஒரு ஆதாரம் காட்டுங்கள் பையத்து செய்யாதவன் முஸ்லீம் நீ வரலாற்றை கொண்டு வராத்திமா பையத்து செய்யல அதி வயிற்று செயல அது எங்களுக்கு ஆதாரம் இல்ல இது வகையா வகி இல்ல வகையில ஒரு பையலை பாதுகாக்கப்பட்டது இல்ல இல்லையா அந்த பாதுகாக்கப்படாத செய்திகள் எது தெரியுமா இந்த புகாரி முஸ்லீம்களா இருக்கு பாதுகாக்கப்படாத கப்பாக்களும் கதைகளும் எதுல இருக்குதுங்க புகாரி மிஸ்ரீம் அப்படிப்பட்ட ஒரு நூறுல இருந்து நடந்து நடக்காம இருக்கலாம் பொய்யாவும் யார் எழுதி இந்த புகாரி முஸ்லீம் மாதிரியான நூல்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பொய்களையும் மெய்களையும் கலந்து எழுதி இருக்கிறாங்க அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நூலந்து நதி சொன்னாங்கன்னு ஆதாரம் காட்டலாமா அதனால நாங்க என்ன சொல்றோம் நீங்க வையத்து செய்யலன்னா காப்பிடுங்கிறத இந்த மாதிரி நூலில் காட்டாதீங்க பொ கலந்துருக்கு அப்படி காட்டாமே இருக்கக்கூடிய கூடாது அதுல இருந்து காட்டாத வரைக்கும் திரும்ப திரும்ப நீங்கதான் பொய்யும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் ஓரளவுக்கு மெய் மட்டுமா இருந்தாலும் பரவாயில்லை முதலமைச்சர் இது நம்பிக்கை கூடிய இதுல பையன் பங்கு பரிசீலிக்காமல் பாடு எழுதி வச்சிருக்காரு ஆயிரம் போது அதுல இருந்து காட்டலாமா ஒரு சின்ன சேமிக்கு நான் ரசுல்லாசலு சொன்னாங்க அது இதுல இருக்குது என்ன இருக்கு கைத்தறியை வைத்துக் கொள்வது ஒரு அடையாளம் என்னங்க கைத்தறி வச்சுக்கிறது கைத்தறி வச்சுக்கலுக்கு அடையாளம் இல்ல அதனால சொன்னதாக அனசலி இல்லவர்கள் அறிவிக்க கைலமியுடைய புருதவசங்கிற நூல்ல முசமது புருத உசம்பிட்டு இருக்கு அதுவும் ஒரு அதி நூல் அது ஒரு நூல் தான் அந்த நூல் என்னங்க இருக்குது கைத்தறிய பிடித்துக்கொள்வது மூவிலுக்கு அடையாளம் கைத்தறி ஒத்தப்படும் அடையாளம் அப்படிங்கும் போது வேற ஏதாவது காரணம் சொல்லி நீங்க அதை நிராகரிப்பீங்களா அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க என்ன செய்றாங்க அப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன் கேட்டாசு எடுத்து வைக்கக்கூடியதை நாங்க சுண்ணாவ மறுக்கல நீங்க எடுத்து வைக்கூடிய நூலின் மீது உங்களுக்கு நம்பிக்கை கப்புகள் வர பேன்ஸ் ஓரளவுக்கு கவனமா பரிசீலிச்சு உங்களுக்கு நம்பிக்கை இல்ல காரி சொன்ன கதை இருக்குங்க அதுல வந்து பொய் மெய்யமான கலந்த சரித்திரத்தை எல்லாம் இருக்கிறாங்க அதுக்குத்தான் நான் சொல்ல வர்றேன் வேற ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வர்றேன் இந்த பைய ஜாகத்தான மூத்தாக ஏற்படும் சொல்லக்கூடிய அந்த ஹஜீஸ் பொய்யும் நெய்யும் கலந்திருக்கிறது சங்கதிகளெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நூலில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நூலில் இருந்து நிரூபிப்பதற்கு போதுமா வகி என்று நிரூபிக்கிறதா இருந்தால் அல்லாவுடைய நிரூபிக்கிறதா இருந்தால் ஐயத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டாமா ஐயன் நீங்களே ஐயத்தை களைப்பிடிங்க நதி செல்லாது செய்தி பாத்திமாறது இல்லாமல் பையன் செய்யல என்றது புகார் தான் இருக்குது அது யாரும் விட்டுருவோம் அது எதுல இருக்குது புகாரில் இருக்குது பாதுகாக்கப்படாத ஒன்று அதையெல்லாம் அவர் பதிவு செய்யறாருன்னு என்ன அர்த்தம் அவர் எதையும் பதிவு செய்வார்னு அர்த்தம் அவங்க வாக்குமூல பிரகாரம் கேட்டதை எல்லாம் பதிவு செய்வார் அப்ப நபீசனும் பாதுகாக்கப்பட்ட கிட்டாபுரியதில் இருந்து நீங்க அதை ப்ரூவ் பண்றதுங்கிறத பாயிண்ட் அதனால தெளிவாக விஷயத்த அதாவது சுத்தி சுத்தி இதுல வருதுன்னு நீங்க நினைக்க கூடாது மக்கள் ஒரு ஹீசை ஹதீஷ் என்று சொல்வதா இருந்தா அது வந்திருக்க கூடிய வழிகள் சரியானதா இருக்கணுமா இல்லையா அப்ப ஹதீஸ் அவங்க ஹதீசுன்னு சொல்லக்கூடிய அந்த நூலையே நம்பிக்கை கிடையாது என்றும் அவங்களே மறைமுகமாக நேரடியாக இல்லாட்டாலும் மறைமுகமாக ஒப்புக்கொள்றாங்க நேரடியாக கூட சாரிஜி ஆக்கள் சருத்து ஒப்புக்கொள்றாங்க இப்ப சந்தேகம் வந்துருக்கா இல்லையா சந்தேகத்தை சீக்கிரத்து கடமையில சந்தேகத்திற்கு அப்பாட் பட்டதில் இருந்து மதிசெல்லாசனம் அதிக எடுத்து வச்சு அதை இப்ப இன்னும் நியாயம் கிடையாது அதிசன்னு பிரூவ் பண்ணுங்க நாங்க வச்சு அதை நியாயம் குரு பண்ணுங்க நீங்கதான் அவர் தெரியல இவர் தெரியல எல்லாம் எழுப்பிடுங்க அவங்க எழுதி அந்த புத்தாக்கி இந்த காரியெல்லாம் முஸ்லீம்ல இருக்கு அவங்க சொல்லக்கூடிய சாரியர்கள் எல்லாம் முஸ்லீம்ல இருக்கு புகாரில இருக்கு அபுதாவுகள் இருக்கு நசையில இருக்கு திருமதியில இருக்கு இன்மாஜாவுல இருக்கு இதுல சாரிய எங்கனையும் கிடையாது இந்த மாதிரி அபுமர உஸ்மான் அருவ கதையெல்லாம் சங்கதிகள் எதுல இருக்குங்க இந்த நூல் இருக்கு இந்த நூல்ல அது பொய்யும் மெய்யுமா கலந்துருக்கு அது வந்து பாதுகாக்கப்படலை வாஸ்தவ பாதுகாக்கப்படலை என்ன செய்யுங்க இறங்கி வந்து கேட்கறோம் எல்லாத்தையும் அந்த நூல்கள் விட்டுட்டு அதீட்டு சந்தேகம் இல்லாத எந்த ஒரு தீவிர முறையிலான அதை நீங்களே சந்தேகிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது என்ன தெரியுமா இந்த இணு முஸ்லீம் புகார் இதையெல்லாம் இல்லாம ஏன்னா இவங்க எல்லாம் சந்தேகத்துக்குரியவங்க தனியா எடுத்து வைங்க அதுக்கு அடுத்து மத்த வச்சுட்டு பாரு அது மஞ்சள் எது குரான் இல்ல கரண்டா இந்த குரான்ல குரான் இல்ல எ பொக்கப்பட்ட நல்ல இருக்க இந்த குரான் குரான் இல்லாதது இந்த குரான் அதனால இந்த குரான் கருத்தா கிடைக்காங்க சரியா சும்மா ஒரு தலையங்க ஆயனம் காட்டுங்க திருப்பி இல்லையா அப்படின்னா ஒரு துறை சொல்லுவான்னு சொல்லுவான் நீங்க முஸ்லீம் இல்லை என்பதற்கு குரான் ஆதாரம் காட்டிவிட்டோம் நீங்கள் முஸ்லீம் என்பதற்கு அதாவது செய்யாதவர் முஸ்லீம் என்பதற்கு குரான் சுண்ணாவிலிருந்து ஆதாரம் உணப்பையை பையாத்தும் தகவல் என்ன எவனுடைய கருத்தில் பையசில்லாமல் மறந்துட்டானோ அவன் துவக்கம் சென்று விட்டான் காட்டுங்க அப்படியே நீங்க முஸ்லீம் ஆகலாம் அதாவது நீங்க தலையங்க வெளியிட்ட போகாதீங்க நீங்க அப்பாற்பட்டது இந்த அப்பாற்பட்டது என்னன்னு உங்களுக்கு கடிதம் அது இல்லையே நீங்க முஸ்லீம் இல்ல பைய நீங்க இதுக்கு ஆதாரம் குரான் சொன்னா காட்டியா இப்ப நீங்க பையட்டு செய்யாதவன் முஸ்லீம் குரான் சொன்னாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க நீங்க ஏன் ஆதாரம் காட்டாம வேற பக்கம் போறீங்க உங்களுக்கு ஆதாரம் இல்ல அப்ப நீ ஆதாரம் என்ன பையீங்க இஸ்லாத்துக்கு வாங்க நீங்க இப்போ உதாரணம் ஒரு சூறாவன இருக்கிற சூறத்து மரியம் எடுத்து இந்த கிறிஸ்டவர்கள் இருக்கின்ற கொள்கை சொல்றேன் ஒரு கிறிஸ்தவர்கள் அல்லாவுடைய வகையில் காட்டு நாங்க வந்த குரான் அவன் குரான் அப்ப நான் இல்லாம சொல்லுவான் குரான் இல்லாத குரான் கடக்கப்பட்டிருக்கிய நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தான் என்ன ஒரு வழிதான் ஒரு வழிதான் சத்தியத்தை வழங்குறது தாங்கள் ஒரு நதி வரலாம் குழந்தை ஆதாரம் யா பனைய ஆதம இம் ஆயாத் என்னக்கும் அழைக்கும் ஆயாத் அதனுடைய பிள்ளைகளே உங்களில் இருந்தே ரசூல் வருவார் ஆயத்துக்களை வாடி காட்டுவார் இது பார்த்துரை வரணும் இன்றைக்கு நதி வரலாம் எப்படி சொல்லுறமாக ஓடியதை போன்று அவங்க பெரிய வேலைட்டான் நாங்க பி ஜெயலாத் கேட்கறது ஒரு ரெண்டு ஹபீஸ் ரெண்டு சும்மா ஒரு பச்சம் பயிற்சி செய்யாமல் ஆதரவன் முஸ்லீம் இல்ல பயங்க மு சத்தியம் பண்ணுங்க இப்போ இது வகி இல்ல போய் ஹதீஸ் சொல்லுங்க பாபு இது சொல்லுங்க பாபு விஷயம் அப்படி இல்ல நாங்க சுத்தி சுற்றி இந்த வெள்ளை போட்டு சுத்தமெக்குமாறு அர்த்தட்டின் இறுதி முடிவு நிற முடிவுனால இது என்ன சொன்னா இல்லையா நான் சொல்ல சொல்றாங்க பதில் அடிச்சீங்க புராதி முஸ்லீம் கூட்டம் அவங்க கேட்டா மலகத்தை பின்பற்றாம எப்படி பாருங்க புராணி வழங்குறீங்க பதில் சொன்னா அருமையான பதில் சொன்னாரு இந்த மலகப் பொருட்களுக்கு முன்னால சாவி அணவிய மாணிக்க அம்பல் இல்ல முஸ்லீம்களா இல்லையா இந்த முத்தவாக்கியன் எப்ப வந்தது எப்படின் பிறகு நூத்தி ஐம்பதுக்கு பிறகு நான் கேக்குறேன் இஜினி நூத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் இந்த வரலாறு இல்லாமல் முஸ்லீம்களா இருந்தார்களா இல்லையா பதிலளித்தார்கோ அதே பயணம் அவருக்கு நூற்றம்பதுக்கு முன்னால் இந்த தாரியம் இல்லாமல் முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால சுருக்கம் நீங்க ஆதாரம் காட்டுங்க பையாதவர்கள் முஸ்லீம் நாங்க மூணு ஆதாரம் காட்டிக்கிட்டோம் இது அல்லாவுடைய மகிழ் உங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியாது வர சேவையில இவ்வளவு சார் இந்தியாவுக்கு வரலாமா நீங்க வந்துருக்க கூப்பிடுறோம் நீங்க ஏற்காணி கூப்பிட்டு நீங்க வராம போயிட்டீங்க ஏன் திரும்ப நீங்க தாங்க வந்திருக்கீங்க அப்புறம் முடிஞ்சு போச்சு விஷயம் பிரச்சனையே சரியா உங்களுக்கு தெரியுது நாங்க வழிகாட்டு உங்களை காசு இருந்து முஸ்லீம்களை அப்ப இவன் அழிஞ்சி அங்கே வாங்க முதலா பண்ணிக்கோ முடிஞ்சு போச்சு என்ன இந்தியாவுக்கு வாங்குறீங்களா அது தெரியல அக்கட இருந்தா நீங்க கூப்பிடுவாங்க பார்ப்போம் நீங்க முஸ்லீம் சொல்றீங்க அதை கூப்பிடுங்க அப்ப நாம சேச்சி வீட்ட சேவை இல்ல ஒன்பது மணி வரைக்குங்க இப்பயே முடிச்சு போடுவோம் அப்ப நீங்க ரெடி ஆகுங்க முபாம செஞ்சுட்டு நீங்க அலமதுல்லா இந்தியாவுக்கு போங்க நாங்க அங்க இருக்கிறோம் அல்லாவோட ஒரு முடிவை பார்ப்போம் எனவே நாங்க சொல்லுவோம் இது ஹக்கு அல்லா ஆணையாக இது ஹக் நாங்க முன்வைத்த நடிகைய வகி இதுல சந்தேகம் கிடையாது இது வகி இல்லை நீங்க சத்தியம் எனவே தெளிவான ஆதாரம் காட்டுங்க இல்ல அந்த முடிவுக்கு வரும்படி அவர்களை நான் நீங்க தாழ்மையோடு வேண்டிக் வைய செயலம் அடைகிறான் இப்படிங்கிற ஒரு கேள்வி சுண்ணாண்டு எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க இதுக்கு மட்டும் மகிழ்ச்சி அப்பாட் பட்டதுல நீங்க இல்ல கேட்டது பிள்ளை தலையங்கத்துக்கு அப்பாடப்பட்டது என்ன இது என்ன வையா இல்லையான சப்ஜெக்ட் இல்லையா ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கொண்டு ஆதாரமாக வைக்கணும் இப்ப நான் ஒரு குரான் ஆயத்தை ஆதாரமா வைக்கிறேன் இப்ப நீங்க இது குரானா கேட்டா இது ரெண்டாவது சப்ஜெக்ட் இல்லையா அவங்க உறவு இல்லையா அப்ப சுண்ணா சொன்னா இது சின்னாவாரியா இரண்டாவது சப்ஜெக்ட் அது தொடர்ந்து தடுமாறு என்ன ஆதாரம் இருக்குது நான் அதெல்லாம் இப்ப சொல்ல வரையில் இப்ப இதுக்கு நான் கேடைக்கு பதில் சொல்லுங்க நீங்க அந்த ஆதாரங்களை தூக்கி கொடுத்துங்க என்ன பையத்து தீயாளர்கள் முஸ்லீம்கள் மையத்திட்ட சொருக்கம் போவார்கள் பாத்துங்க முடிஞ்சு போச்சு இது வகிதான் என்று அங்குவதான் நமக்கு சாப்பாடு கூட தேவையில்லை வெறும் பேண்டிதாங்க நாங்க பேசுவோம் அப்படி பேசி பல இடங்களில் அப்பாற்பட்ட நீங்க ஆதாரம் காட்டுங்க வைத்து செய்யாத முஸ்லீம்கள் நிலைமை நல்லாவே புரியும் அதை நான் புரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல எப்படி அவரு வீடு நான் கண்டுபிடிக்க வேற சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் வீண்டா அப்படி இருக்கிற வரை வாழைக்கிற மையை போறாமல் என்பதாக எது வேண்டாலும் சொல்லலாம் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா யாரு கேட்டாலும் ரத்து சொல்லாது என்பதாக எது சொல்லலாம் அது எங்க எப்படி சரியானது அவசியம் இல்ல இந்த சமுதாயத்தை எங்க கொண்டு விடும் போராள்கள் என்னென்ன மனசுல காலரசு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதான் சொன்னா அதுக்குண்டா சுருக்கம் இதற்குண்டா சுருக்கம் சுருக்கம் மாட்டுக்கரிய பாக்கிட்டா சுருக்கம் காலரசுலா அதை சுருளா சொன்னாங்க சொன்னா என்னப்பா எதோ சொல்றது அர்த்த புத்தியான ஒரு கேள்வியை கேட்டாரு வகைதான் நீங்க எப்படிங்க முடிவு பண்ணுறிங்க இந்த வகையில் நான் முடிவு உறுதி பண்ணி இருக்கிறேன் காத்தனே அது வேலை இல்லை என்று வருமையானால் தெரிக்கலிசல்லாத செல்லும் காலத்துக்கு நமக்கும் பதினாலு நூற்றாண்டு இருக்கு அது கூட இருக்க தெரியல வரலாறு பச அதுவும் வருஷத்துக்கு நடிசல்லாம் மூவ் பண்ண முடியும் ஆயிரத்தி நானூறு வருஷம் சொல்ல முடியாதுதான் அதுவும் தரித்திரம் தானே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாட்டனார் காலத்துல ரெசல் செல்லா இருந்தாங்க ஆயிரத்தி நானூறு சரியா தருத்திர முடியாது அது போய் எங்க பாட்டனாரோட ரெசல் செல்லும் இங்கதான் இருந்தாங்கன்னு சொல்லலாமா இல்லையா இதெல்லாம் எங்க ஒன்றில் முடியும் யோசிச்சு பாக்குறீங்களா பெருமாநாசம் ஒன்றை சொன்னதாக அங்கீகரித்ததாக சொன்னா இருந்து பாதுகாக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்டதுல பாதுகாப்பு வரிசல் தர்றாங்களா பாதுகாப்பு வரிசல் தர்றாங்களா இது அவங்க சொல்லிட்டு போன பிற என்னாவும் கூடி இருக்கிற மக்கள்லாம் முடிவுக்கு கொண்டுருவாங்க இதுல இருந்து நாம் சொல்லி வருவது என்னவென்றால் நதிசலில்லாவை செல்லும் சொன்னதாக நாம் எதையும் சொல்லலாம் அதை ஒண்ணு நிரூபித்து காட்ட வேண்டிய கடமை கிடையாது ஏனென்றால் நன்றி சொன்னதாக சொன்னார்கள் பேசக்கூடாது தெளிவான பேசணும் அதுபோக புராணை ஒருத்தன புராணா இல்லதா என்று கேட்டா எப்படி நிரூபிக்குங்க நாங்க ஒரு குராணுவனத்தை எடுத்து வைக்கும் போது எங்களுடைய சேலங்க எப்படி ஆளாக நிரூபிக்க வேண்டும் நாங்க உங்களுக்கு எந்த ஒரு கதையிலாக ஒரு சுண்டாவை எடுத்து வைக்கும் போது எப்படி சொன்னா சொல்லுங்க நிரூபிக்கிறேன்னு கூப்பிட்டு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறீங்க நதி சொன்னாங்கன்னு சொல்லிக்காது பாக்குறீங்க நதி சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியுது இத காலம் என்ன இப்படி சொல்லலாம் நடு செல்லாத செல்லவும் ஒரே காலத்துல நாங்க வாழ்ந்தோம் போனவசம்தான் நதி செல்லாதோம் கருத்துற போய் அப்படி சொன்னால் என்னென்ன பாருங்க மதிசில்லாசிரம் சொன்னதாக சொல்லிவிட்டால் அவங்களே சாதிமான் சம்பந்தப்பட்ட ஒரு சதை செய்யும் அவங்களைத்தான் பின்பற்றணும் சாதிமாம் இந்த உலகம் முழுவதும் செய்தியாக நிரப்ப கூடிய கோயில் கிழம் சேர்ந்த வருகான் செல்லாது சொல்லிட்டாங்க அதை ஏற்றுக்கிட்டு சாபியும் சரி அதுவும் அந்த நியாயங்கள் வருவாங்க கருதப்பட்டு இருக்காங்க அடுத்து முபாகல மறுபடியும் இதோட கூட முடிச்சுக்கிடுவோம் முபாகல டாபிகா டாபிக் அப்பாற்பட்டு அப்பாற்பட்டு போக்குறான்னு முபாகலாக்காரா சொல்லணும் இந்த மக்களுக்கு மக்களுக்கு ஒண்ணுதான் இந்த காலத்துல வழி இருக்குதா நான் கேக்குறேன் இந்த விவாதத்துக்கு இலங்கையில் உள்ள அத்தனை முஸ்லீம் மக்களும் வந்து கூறிவிட்டார்களா இல்லைய உலகத்தில் உள்ள அவ்வளவு முஸ்லீம் மக்களும் புரிந்து இருக்கிறார்களா அப்ப யாராவது கொண்டு வந்தாலும் உங்க கீழ பார்க்க முடியும் இலங்கையில நடந்தாலும் மொத்த உலகத்துக்கு இங்க தெரிய போறதில்ல இந்தியாவிலிருந்து மூத்தம் நடந்தாலும் அங்கில உலகத்திலும் தெரிய போறதில்லை இங்க நடந்தா இங்க உள்ள ஆயிரம் பேர் பார்க்க போறீங்க அங்க நடந்தா அங்க உள்ள ஆயிரம் பேர் வாங்க போறாங்க இதையெல்லாம் காரணம் காட்டுக்கிட்டு இலங்கை நடத்த சிறப்பு இல்லையான்னு சொல்றீங்க ஒரு நியாயமான இந்த யார் அழைக்கிறா யாரு அழைக்கிறோங்கிறத ஓரம் தெரிவித்து பார்த்தா ஒரு நியாயமான ஒரு பார்வை நான் வந்து என்னுடைய செலவுல ஒரு மூணு நாலு பேரை நான் ஒரு தர்மப்பட்டுக்கிட்டு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்ப என்னுடைய அளவுக்கு நான் ஒரு பொருளாதார ஏற்றுக்கிட்டேன் நியாயப்படுக நீங்க வாங்க கலசா இல்லையா என்னமோ யாரோ கலைச்சுக்கிறாங்க நமக்குன்னு நான் இருந்திருக்கலாம் என்ன சம்பந்த பிரச்சனை அதாவது நாங்க ஏத்துக்கிறோம் விளம்பரம் பண்ணுவோம் அந்த நிகழ்ச்சியை ஒளித்தொல்லி செஞ்சு மக்கள் மத்தியில எடுத்து கொடுப்போம் எல்லா பத்திரிகைகளையும் முகாஹா நடந்து செய்து விளம்பரம் பண்ணுவோம் இலங்கையில வீரகாசிரியர்களையும் இலங்கையிலிருந்து வரக்கூடிய தினகரனையும் கூட நாங்கள் முழுக்க விளம்பரம் இந்தியாவுல எந்த ஊர்ல எந்த நாட்டில் எந்த மாநில மாவட்டத்துல எந்த கிராமத்துல எத்தனை மணிக்கு எப்ப நடந்ததுங்கிறது உட்பட நாங்கள் எழுத்துகிறோம் தினகரன்லையும் வீரகாசிரியும் இலங்கை மக்களுக்கு தெரியணுங்கிறது தானே நடத்திய இலங்கை சரியாக நாங்கள் எல்லா வகையும் சரிய பெரிய விஷயங்களுக்காக வேண்டி வந்தாத்தான் முபாகலாவுக்கு மனைவி பிரசரித்து நாளாவது நாள் நாலு நாள் குழந்தைய முபாவளா போனவன் எனக்கு ஹப்பல் தெரியுமே ஆனால் அதிக்க நம்பிக்கை எனக்கு இருக்குமே ஆனால் அதுல நாம உறுதியானுக்கிறார்தான் நான் முபாக செஞ்சேன் காயப்படுத்த தெரியும் இதே மாதிரி ஒரு கொள்கை பிரச்சனைக்காக முபாகலாக்கு வருகையா அவருக்கான மூணு வருஷம் சவால் சேவை இல்லை நல்லது இல்லை அப்படிங்கறதுக்காக நம்ம செஞ்சோம் அரசு முகாவளா சவால் நாங்க போனோம் அந்த நேரத்தில் மனைவி மக்களை பத்தி அழைச்சிட்டு எந்த கொள்கைக்காக முகாமிச்சோ முகாலாக்கு கழகிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க கிடையாது நேரத்தில் அங்க வாங்க இது இலங்கை மக்களுக்கு தெரியணும்னு சொன்னா இலங்கை மக்களுக்கு தெரியணும் எங்களுக்கு அந்த இடத்துல நாங்கிட்டு இருக்கோம் அதனால இந்த பேச்சுலாம் கேட்கப்படாது ஒன்பது மணி வீட்ட தேவையில்லை முதலாவது பாத்துக்குறதா இருந்தா தெளிவா இருக்கு இந்தியாவுக்கு வர தயாரி அறிவிச்சுனா இல்லையா நீங்க நாளாக நீங்க ஊர்ல பகிரங்கம் அறிவிச்சுனா இல்லையா நான் வருடையே இருந்த கூட்டம் அவ்வளவு ஜமாதத்துக்கு ஒரு உண்மை சரிந்த ஆகணும் இருந்தா சேமத்தை பற்றி காக்காம இது நடப்பதற்கு வழி கோயில் ஆகும் கவலை கிடையாது பெரிய <laughs> கிடையாது <laughs> நன்றியார்களையும் சகாபாக்களையும் பெருமானால் சுத்தவாசிகள் என்று நற்சாமல் சொல்லப்பட்டவர்களையும் யார் சாதிர்கள் என்று நாற்பூசாமல் செல்கிறார்களோ அவர்கள் மீது அனுப்பி இறங்க வேண்டுமா அல்லது மறுத்துரைக்கக்கூடியவர்கள் இறங்க வேண்டுமா என்பதை அவ்வளோ ஒப்படை போனாங்க தயார் அதில் உண்மை எங்களுக்கு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அதனால இந்த செயல ஏற்றுக்கணும் இந்தியா கூப்பிடுறாங்க நாங்க சரியான வேலை எங்கிட்ட காசு கிடையாது இவங்களுக்கு சவுதி குவைப்பட இருந்து லட்சம் லட்சமா காசு வருது அவங்களுக்கு வரலாம் பிரச்சனை இல்லீங்க வேட்பாளர் சிங்க செலவு சாரடி சொன்னால் பகிரங்கப்படுத்தோம் நீங்க வந்தீங்கன்னு காரடி இல்ல திரும்ப என்ன நீங்க இந்தியாவுக்கு கூப்பிடுறீங்க மயிலாவில திரைச்சல கூப்பிட்ட உடனே என்ன சொன்னால போயிட்டு போறேன்னா நகராங்க வச்சுக்கோன்னா சொன்னாங்க இல்ல இவ்வளவு கேட்டீறால நீங்க அப்படி இந்தியாவுக்கு கோடர அர்த்தம் இல்ல வந்த வரதுல விசேஷம் குறிச்சு சொல்ல மாட்டீங்க நீங்க என்ன மொஹால நீ அர்த்தத்தக்கு மொஹால கப்பிட்டுக ஹக்க பண்றா இது குரான் சொன்னா நீங்க தாராளமா கொண்டல குரான் அறிவிக்கற மொஹால குரான் இல்லை குரான் சொன்னதுல உட நான் அடைக்கற பாத்தீங்களா அதனால மொஹால அர்த்தம் குறிச்சு சொல்லுங்க எங்க அப்படி இல்ல நீங்க இந்தியாவுடைய பகிரங்கமா முழு ஒரு நாட்டுக்கு ஆரம்பிச்சான்னு சொல்லுறீங்கன்னா இப்ப இந்த இடத்துல ஒப்பன் தான் செய்ய எப்படி வரணும் எப்படியா மனைவி எத்தனை பேர் இப்ப இருக்கு இவ்வளவு பேருக்கு அப்படின்னு தாங்க நாங்க போட்டி நாங்க வயசுறோம் பதோற வயதுக்கு சந்தேகம் இல்ல நீங்க அவங்களே மனைவி பெருசா மடங்கு நாலு ஆயில உங்களுக்கு தெரியும் அது தெளிவான வரிகளை உங்களை விட கொஞ்சம் வரிகளை ஏன்னா அவர்களுக்கு கொள்கை இருந்தால்தான் இவர்கள் போன கூட்டத்தில கொள்கை தனதாவுக்கு அம்மா இருக்கான் ஒருவர் கதாயின் வரும் உங்கடைய பார்த்தான் ஓங்கி அம்மா கண்டா சந்த வரிகளை வச்சு அந்த கொள்கை கூட்டத்தோடு போற அது பகிர்ந்த வரையாது ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் கூட தீ குடிக்க மாட்டோம் நாங்க சரியான கஷ்டத்தில் உங்களுக்கு லட்ச லட்சமா அவருக்குழந்தை நிறைத்து சில நாட்களில் அவர் சென்றது போன்று எட்டாம் தேதி குழந்தை பிறந்திருக்க அந்த குழந்தை அழைத்துக் கொண்டு மனை மக்களையும் அழைத்துக் கொண்டு நான் செல்வதற்கு தயார் இவர்களுக்கு முடியாது என்றால் இந்த சபையில் உள்ள யாராவது எங்களுக்கு செலவு தருவார்கள் என்றால் நாங்கள் செல்வதற்கு தயார் ஒன்னு இந்த எப்படி ஹதீஸ் நிரூபிப்பீங்க உங்களுக்கு உதவ ஒரு வழி என்ன வேறா அதனால இப்ப நாங்க இவர்கள் பயிற்சி செய்யாதவர்கள் முஸ்லீம் இல்லை என்பதற்கு சாத்தப்பட்ட செய்யுங்க ஆதாரம் புறாச்சுனா அதிகோம் இது வந்து இல்ல வைரத்து முஸ்லீம்களுக்கு ஆதாரம் காட்டு இல்ல இப்போ பகிரங்க வாய்ப்புற மாதிரி தான் உடன்படி சைப்போம் நான் எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு ரெண்டு பேரா நாலு பேரா அஞ்சு பேரா ஒரு ஆள் தனிய பெரியாணம் செய்வேனா அதிக கடை வந்துருக்கேன் சூழல அதனால ரெண்டு பேர் அப்ப ரெண்டு பேரு மனைவி நாலு இந்த நாலு பேருக்கு பிள்ளைங்க எனக்கு சுமார் ஒன்பது ஒன்பது நாள பதிமூணு பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க வாரம் தமிழ்நாட்டுல ஏ எந்த இடத்துல முகவாரம் வாங்க நாங்க பத்து பேருக்குள்ள நிச்சயமாக திரும்பி வருவோம் அப்படி நாங்க சட்டத்துவத்துல இருந்தா நாங்க அழிஞ்சு போயிருவோம் உங்களுடைய ஜெட்டு உலகத்துல பிரபலமாயிரும் உங்களுடைய செத்து பிரபலியமாயிரும் ஏனைய இந்த முஸ்லீம் ஜமாத்து அழிஞ்சு போயிரும் அழிஞ்சு பண எடுத்ததுனால இல்ல இந்த ரெண்டுல ஒரு முடிய நீங்க கேடலா ஆச்சுனவங்க எடுத்தாங்க ஒண்ணு இங்கேபஹானா வந்து கொள்வாங்க அல்லது நீங்க காசு காரத்துக்கு ஏபார்ட் செஞ்சீங்க யாரோ வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி கரெக்ட்டா எங்க கூட நாங்க லாக் ஆக முடியுறதுனால நான் திருப்பி குடுறதுக்கு வந்துட்டாங்க ஒரு 5 நிமிஷம் போறானே இதெல்லாம் இருந்து எடுத்துக்கலாமா சரி போயிட்டு வெளங்கலாம் நான் பத்தி உங்களுக்கு சொல்றேன் நீங்க எதை வெச்சிருக்கீங்க அதாவது இந்த சவுதியில இருந்து வயிற்று பக்கத்துல இருந்து உமரளிக்கும் வேற வேற அமைப்புகளுக்கெல்லாம் பிரச்சனை வரையாது நானும் உமரளி ஒப்பந்தத்தில் நாங்க ரெண்டு பேரும் தான் எழுதி இருக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் குண்டியை சேர்ந்த உடம்பு தெரியா இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் மதினாவில இருந்தோ குல இருந்தோ எந்த அரபு நாட்டுல இருந்தோ எங்க இருந்து எனக்கு எந்த விதமான ஒரு படித்தாலும் கிடையாது நான் மதினா உலகம் படித்தாலும் கிடையாது அங்க இருந்து படிக்கிறவங்களை தான் ஏற்படுத்துவாங்க எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரஷ் அச்சகம் வச்சிருக்கிறேன் அந்த அச்சகத்தின் மூலமாக எனக்கு இல்ல வருமானம் ஒரு கிடைச்சது அதனால அண்ணன் இன்னொரு பொட்டி கிடக்குற மாதிரியான ஒரு கைத்துல அவங்க கைக்கினா நான் சொல்லிக்கிறேன் அவருடைய கதைதான் நம்ம கதை முகாவளாருடைய கருத்துல பாதி அமைப்பு இல்ல அப்படின்னா இல்ல அப்புறம் மிஸ் ஆக இல்ல இது ஒரு கல்யாண மண்ணு சொல்லப்படுத்தப்படுவான் தேங்க சொன்ன முகாமளாவுக்கு உங்களுடைய பிள்ளைகளையும் உங்க பிள்ளைகளையும் உங்க மனைவி நீங்க அலைஞ்ச எங்களுடைய பிள்ளைகளையும் எங்க மக்களை நாங்க அழைக்கிறோம் நான் வந்து நான் மட்டும் தனிப்பட்டாங்க முபஹால செஞ்சுட்டு போயிடலாம் தான் அழைச்சிட்டு வந்துடுங்க முடிச்சிட்டு போயிடலாம் ஒரு சகண்ட முடிச்சு போயிடும் கருத்துலயே கிடையாது நான் போய் மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு வரணும் அதனால வந்த இடத்துல முடிக்கிறது முடியாது மாற்றம் அப்ப என்ன பண்றது உமரவி அவர்கள் அங்க வருவதற்குரிய செலவை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு முடியாதுதான் சந்தேகம் இல்லை ஆனாலும் இதை உண்மையை வளர்ந்து கொள்வதற்காக வேண்டி கொழும்புல உள்ள சகோதரர்கள் கீட்டுக் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அதாவது இது அவங்க உமரலியாக வருவதற்குரிய செலவை ஒரு குடும்பத்திற்குரிய செலவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் உமரலியும் அவருடைய மனைவியும் அவருடைய மக்களும் இந்தியாவுக்கு வந்து பிரிந்து வந்து அங்கே இருக்கும்போது ஏற்படக்கூடிய செலவு வகைகள் திட்டம் சிக்கிய தோட அந்த செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் தமாகத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கிறாங்க அதனால உமரளி அவர்களும் நாங்க நாங்க உபால சொல்ல போறோம் நான் மனைவி மக்களோட வர்றேன் அவர மனைவி மக்களோட வரக்கும் இங்கே இருந்து இந்தியாவுக்கு வரக்கும் இந்தியாவில் அவர் என்ன இடத்தை விரும்புகிறாரோ அதையும் தீர்மானிக்கிறது நம்மகிட்ட பிரச்சனை அது அவரே ஒரு இடத்தை தீர்மானிக்கிறது சொன்னா கூட மதுரையிலேயா திருச்சியிலேயா மெட்ராஸ்லேயா தமிழகத்தினுடைய எந்த பகுதியில் அவர் சொன்னாலும் இல்ல செய்யும் அதுக்கு வந்து ஏற்பாடு செய்யும் அதை இன்றாலா நம்முடைய தகவலர்கள வலியுறுத்தி அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது உங்க நாட்டினுடைய தினசரிதல் விளம்பரத்தை பொறுப்பேற்றால நம்மளுக்கு அதை நினைக்கிறோம் அப்புறம் சில வேண்டிய நேரத்தை நீ விரும்பறீங்க ஆனா அதுவரைக்கும் இந்த விவாதத்தைலாம் மாட்டேன்னு பேசவே கூடாது என்னடாuba அன்னைக்கு புரு கொக்கறோம் என்னது வேணமா இருக்கு கரப்படி कैंडिडेट இல்ல விவாதத்தை கேட்கவே இல்லமா விவாதங்கற பேட்டில நீ எடுத்தா அர்த்தமற்ற கோட்பாடு என்ன விவாதம் பண்ணி இன்னும் சரி வரலங்கற ஒரு லெவலுக்கு வந்தாubaங்களாலே பாத்துறோம்ன்ற ஒரு முடிவு வந்துடுச்சு மறுபடியும் இந்த விவாதம்ங்கற பேச்ச வந்தால் விவாதாலுக்கு பொருளே இல்லை புரு இல்ல அக்கு அந்த ஒரு கடைபிடிக்கணும் என்னுடைய தாண்டிதான் அதனால அந்த புகை கரைப்பிடிங்க இருக்காது முகாம்குரிய ஒரு உமரவர்களும் அவர்கள் தன்னுடைய மனைவி மக்களோடு வருவதற்குரிய செலவு ஏற்பாடுகளை செய்வோம் கொழும்பு ஜமாத்து செய்வதாக வாக்களித்துல வேண்டியதில்லை இந்த இலங்கையிலே ஒப்பந்தத்தை எழுதிக்கொண்டே நான் இருந்து இடம் போக்குவரத்து சொல்ல முடியாது கொழும்புடைய ஜமாத்த அதற்குரிய ஏற்பாடுகளை அதற்குரிய ஏற்பாடுகள் உட்பட வேலி உட்பட எல்லாவற்றையும் முடிவு செய்வது தான் உத்தரவாதம் அப்ப எவரா என்ன செஞ்சு நாகரா பிரச்சனை முகாமலா வந்துட்டதுனால அந்த முகாமலா அடிப்படையிலேயே அவங்களில் ஏற்றுக்கொண்டோம் பொருளாதாரத்தை தான் காரணம் காட்டினாங்க அழைப்புமே மின்சாக்கிய ஒரு ஏற்பாடு செஞ்சாக்கி முகாகலா நடக்கும் அதை வந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி புரிஞ்சு ஏற்பாடுகள் செய்ய இதே நேரத்தில் வரைக்கும் எதிர்ப்பு பேசக்கூடாது முக்கியம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் உங்கள உடைக்கூடிய ஒட்டா சென்று கொடுத்தாரு செஞ்சு கொடுத்தாரு முன்றி ஒரு ஆராய்ச்சான் என்று கட ஒரு சந்தேகம் இல்ல முபாக அவங்களை அப்ப எங்க நாங்க நான் தெ அந்த நடக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த அக்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் இந்த ஜெயலாத்யா அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் ஒரு இடத்துல அது சரிய உண்மையை வழியாக இல்லையா பார்த்து ரெண்டாவது கடிச்சு இப்படி காட்சியிருந்தவா அதனால அப்படி நீங்க உள்ளத்துல உள்ள அண்ணாவுக்குதான் தெரியும் யாரு சரிவா செஞ்சு கொண்டு மறைக்கிறாங்க யாரு சரியான வழியாக செய்து அண்ணா உள்ளத்தை பார்த்து தெரியும் இப்போ அந்த உபாதாவுக்கு பிறகு வீட்டாள ஒரு முடிவு வெளியாகும் அதனால நான் ஒரு திரும்ப ஒரு சொல்றேன் நல்லா நதிட்ட ஆராய்ச்சிட்டு தெளிவா இத பாருங்க இதுவரைக்கும் ஆதாரம் எங்களை காட்டு அதனால இந்த கூட்ட முடியுதுங்க பத்தி அதை அறிவிப்பாங்க அதனால நாங்க அந்த அக்கை சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டு கூப்பிடுவீங்க இன்னொரு முபாவது அப்ப என்ன முன்னாடி மறுபடியும் அப்புறம் அப்பவும் தயாரா விபாகி தகவலாச்சும் மனித வருவான் அவனோட முனாகரா பண்ணிட்டு முபாகலா தான் இப்படி ஒரே முபாகலாவுலயே காலத்தை அதுக்குதான் நான் சொன்னேன் முபாகலா பண்ணியாச்சு முன்னாள் ராக்கா முனாகிரான்னு பேசுங்க உங்க நேரத்தை பேசுங்க முன்னாள் ஆக்கலான்னு கூப்பிட நியாயம் இல்லை முன்னாள் ராஜ் கூப்பிட்டுக்கானவங்க நீங்க செத்து பத்தாண்டு முபாகலான்னு மறுபடியும் நாவரா நியாயமா அவரை கூட வரல அவர் இந்த பேச்சு நல்லது இல்லை உங்க தரத்தை நீங்க வாழ்க்கை நீங்க உங்க தரப்புல சொல்லிக்கிட்டு போறதுல எந்த ஒரு அப்டேஷனும் கிடையாது வாழ்க்கை நாவலாக இருந்த நியாயம் இல்லைன்னா சொல்லணும் அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது